ஹரி அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம பார்த்துட்டு பாடம் கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க பாடலம் இப்போ இந்த தத்துவ விளக்கப் படலத்தை வந்து நம்ம கடந்த முறை என்ன பண்ணணும் அப்படின்னா எழுவத்தைந்து பாடல்கள் வரை பார்த்து முடிச்சிருக்கோம் இப்போ இந்த எழுபத்தைந்து பாடல்களில் அந்த கடைசியாக வந்த எழுபத்தைந்தாவது பாடலில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சிவோகம் என்று இருப்பாயாக அதாவது நானே சிவம் என்று இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துறாரு இப்போ எழுபத்தி ஆறாவது பாடல் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத பார்க்கலாம் பஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்ச கோஷமும் கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடத்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அப்படிங்கிறார் அதாவது குருவை தஞ்சம் மடிகிற சீடன் இருக்கின்றான் இல்லவா அவன் வந்து அந்த தத்துவ வழி தப்பாமல் இப்போ தத்துவ வழினா என்ன இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய தத்துவங்களை வந்து நம்முடைய வேதாந்த சாஸ்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தது இப்போ நம்ம இருபத்தி தத்துவங்கள் பார்த்தோம் தொண்ணூற்றி தத்துவங்கள் இருக்குது நிறைய தத்துவங்கள் இருக்குது பட் இந்த எல்லா தத்துவங்களையும் நம்ம நேர்த்தி பண்ணிட்டா நமக்கு கிட்டே எது நிற்குது வெறும் ஆத்மா மட்டும் நிற்கும் அப்போ இந்த தத்துவ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறது தான் இந்த பாடலை அறிவுறுத்துகிறாரு அதாவது தன் குருவை நோக்கி தஞ்சமடைந்த சிஷியனுக்கு அந்த தத்துவங்களை உபதேசகமாக கூறி அந்த வழி தவறாமல் நீ நின்னா அந்த பஞ்ச கோஷங்களும் நீ இல்லப்பா அந்த பஞ்ச கோஷங்களையும் கடந்து அந்த அகங்காரத்தையே விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆத்மா அப்படின்னு சொல்றேன் இல்லையா அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்றோம் எல்லா பிராணிகளின் உள்ளே உரைகின்ற கூடஸ்தன் சொல்றோம் ஏன்னா ஆத்மாவுக்கு வந்து பல்வேறு இடங்களை பொறுத்து பெயர்கள் வந்து மாற்றி மாற்றி நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் அனைத்து பிராணிகளின் உள்ளே உரைகின்றவனை கூடஸ்தன் அப்படிங்கிறோம் சிலர் வந்து அந்தரியாமி அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல்வேறு பெயர்களை நம்ம அழைக்கிறோம் இதெல்லாம் எதை அழைக்கிறோம் ஆத்மாவை அழைக்கிறோம் அப்படிப்பட்ட ஆத்மாவை கூடஸ்தன் சொல்லக்கூடிய அவனும் பிரம்மங்கிறதை கூட எல்லாத்தையும் விட்டுடுறோம் ஏன்னா எல்லா பெயரில் தான் இங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே பெயர்களில் இதெல்லாம் எதில் உரையுது இந்த கூடஸ்தன்கிறவன் யார் எல்லா பிராணிகளுடைய புத்திகளை உரையக்கூடியவன் அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இதான் அதுன்னு சொல்லி சொல்லி எதுலையாவது ஒரு குழப்பத்தை உட்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக இங்கே சொல்ல வராரு தன்னை தஞ்சமடைந்த சிஷியனை பார்த்து தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ தப்பாமல் பஞ்ச கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பு விட்டு கூடத்தன் பிரம்மன் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அப்படிங்கிறார் அப்போ இங்க எல்லாத்தையும் விட்டுருணும் அதாவது இங்கே ஐந்து கோஷங்கள்ங்கிறது என்னென்ன கோஷம் நம்ம பார்த்தோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞான மயக்கோசம் ஆனந்த மயக்கோசம் அப்போ ஐந்து கோஷங்களையும் விடும்போது அங்கே ஆத்மாவை தெரிய ஆரம்பிச்சிருங்கிறது சொல்ல வராங்க பெரியவங்கெல்லாம் ஏன்னா இப்ப நம்மளை மறைக்கிறது இதுதான் ஆத்மாவை மறைக்குது நம்முடைய சுரூபம் என்னன்னா சாட்சாத் நம்ம ஆத்மஸ்வரூபம் அப்ப அந்த ஆத்மாவாக இருக்கின்ற மறைப்பை உண்டாக்குகின்ற இந்த கோஷங்களை கடந்து குருநாதர் உபதேசித்த தத்துவ வழியிலே நம்ம நின்று ஏன்னா அவர் வந்து தத்துவங்களா இப்படி எல்லாம் இருக்குதுப்பா நீ நினைக்கிற மாதிரி பிராணம் நீ இல்ல மனசு நீ இல்ல அப்படின்னு ஒவ்வொன்றையும் விளக்கம் கொடுத்து அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் இதெல்லாம் நீக்கிட்டு அந்த ஜீவசாட்சியாக இருக்கக்கூடிய கூடஸ்தனும் நீ இல்ல அந்த எல்லையில்லா ஆகாயம் போன்று எங்கும் நிறைந்திருக்கின்ற பரிபூரணமான பிரம்மம் நீ மட்டும்தான் இருக்கிற அப்படிங்கறது சொல்ல வர்றத இந்த பாடலுடைய பொருள் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடத்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கூட தன்னுடைய மனதில் இல்லாம நெஞ்சத்தில் அதை ஏற்றிக்காம ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அப்படிங்கிறாரு ஏன்னா இங்க பூரணம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன ஒரு முழுமை அப்படின்னு பேரு பூரணம்னா அதுல எந்த ஒரு குறையும் இல்லை அதை நம்ம பூரணம்னு சொல்லுவோம் இப்ப நம்ம ஒரு முழு நிலவை பார்த்துட்டு பௌர்ணமின்னு ஏன் சொல்றோம் அதுல எந்த குறையும் இல்லை கொஞ்சூண்டு நிலவு தேஞ்சிட்டாலும் நம்ம அதை பௌர்ணமின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா அப்ப பூரணம் அப்படின்னா அதுல குறைகளே இல்லை நிறைய முழுமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் பூரணம் அப்போ உண்மையிலேயே அந்த இறைவன் பிரம்மம் எப்படி வேணா இருக்கிறான்னா பூரணமாக இருக்கிறான் அப்போ எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அப்படின்னு இந்த பாடல சொல்ல வர்றார் இப்போ இந்த பூரணங்கிற வார்த்தைக்கு வந்து உபனிஷத் மந்திரம் ஒரு சாந்தி மந்திரத்தில் அழகாக விளக்குது அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சாந்தி மந்திரத்தையும் பார்த்திடலாம் அப்போ தான் பொருள் வந்து நமக்கு முழுமையாக புரியும் பூர்ண மத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி என்று உபனிஷத் மந்திரம் இந்த பூரணத்தை பற்றி விளக்குது அந்த பூர்ணம் அதாவது ஒரு பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்து விட்டாலும் அங்கு எஞ்சி இருப்பது பூரணம் தான் அவன் பூரணத்திலிருந்து எதையும் பிரிக்க முடியாது அப்படி பிரிச்சிட்டா அதுக்கு பெயர் வந்து பூரணம்னு சொல்ல முடியாது ஏன்னா இவ கொஞ்சோண்டு ஒரு குறை இருக்குன்னா அதை எப்படி நம்ம முழுமைன்னு சொல்ல முடியும் முழுமைனா அங்கே குறையை இருக்கக்கூடாது அப்படிப்பட்டது தான் பூரணம் அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்டா அந்த பூரணமாக இருக்கிறான் அந்த பூரணத்தை பத்தி சொல்லக்கூடிய இந்த பாடல என்ன சொல்ல வருது இந்த பூர்ணமத மந்திரம் சாந்தி மந்திரம் அந்த ஈஸ்வரன் வந்து பூர்ணமானவர் பூர்ணஸ்வரூபமானவர் ஈஸ்வரன் அவரிடத்தில் குறைகளே இல்லை அவர் மட்டும் அப்படி இருக்கிறாரா இல்லை இந்த ஜீவனும் பூர்ணஸ்வரூபமானவன் தான் இந்த ஜீவனுமே பூர்ணமாகத்தான் இருக்கிறான் ஆனா இங்க எதுல குறைபாடு இருக்குது நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற தான் இந்த வேற்றுமைகள் குறைபாடுகள் எல்லாம் காணப்படுதே தவிர அந்த அந்தரியாமியாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு எந்த ஒரு குறைபாடும் அவன் பூரணமாக இருக்கிறான் அப்படிப்பட்ட பூர்ணமான யார் தோன்றினார்கள் இந்த ஜீவன் தோன்றினான் அப்போ ஈஸ்வரனிடத்திலிருந்து இந்த ஜீவன் வந்திருக்கிறான் அப்ப அப்படிப்பட்ட பூர்ணமான ஜீவனிடமிருந்து பூர்ணமான ஸ்வரூபத்தை நீங்கள் எடுத்து விட்டால் கூட எஞ்சி இருப்பது பூரணம் மட்டும்தான் அப்ப அந்த பூரணத்துக்கு வேறாக இங்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இந்த மந்திரம் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்றது இது இந்த சாந்தி மந்திரம் அப்ப இங்க காலத்தாலும் குணத்தாலும் கூட வரையறுக்கப்படாததாக எது இருக்கின்றதோ அதுதான் பூரணம் அப்ப அப்படிப்பட்ட பூரணத்தை தான் நம்ம இங்க பிரம்மம் அப்படின்னு சொல்றோம் சாஸ்திரத்துல வந்து பிரம்மம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயம் எதை சாருது பூரணத்தை சாருகின்றது அப்ப இந்த ஈஸ்வரன் ஜீவன உண்மையில் யாருன்னா அந்த பூரணத்தன்மை உடையவர்கள் தான் ஏன்னா இங்க ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு புரிதலுக்காக பிரித்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சக்தி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை நம்ம சுட்டி காட்டுவதற்காக எடுத்துக்கொண்டாலும் உண்மையில் இங்கே இருப்பது புரிதல் நமக்குள்ள வந்து ஆகணும் ஏன்னா நமக்கு தோற்றத்தில் தான் வேற்றுமைகள் இருக்கின்றது இவர் இப்படி இருக்காரு அவர் அப்படி இருக்காரு அது இப்படி இருக்கு அது இப்படி இருக்குன்னு மாத்தி மாற்றி நம்ம பல விஷயங்களை பகிர்ந்து விஷயம் என்ன நடக்குதுன்னா இந்த உடல்கின்ற உபாதிகளால் தான் இந்த வேறுபாடுகள் எல்லாம் காணப்படுகின்றதே தவிர அந்த உடல்களின் உள்ளே உரைகின்ற அந்தர்யாமியான அந்த ஆன்மாவிடம் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது எப்படி ஒரு கடல் நீர் வந்து முழுமையான நீர் தான் ஆனால் அந்த கடலில் இருந்தால் கடல் அலைகள் உண்டாகின்றன ஆனால் அந்த கடல் அலைகள் கடலுக்கு வேறானவை கிடையாது அது போல ஈஸ்வரன் இடத்திலிருந்தான் இந்த ஜீவர்கள் உண்டானது ஆனால் இந்த ஜீவர்கள் ஈஸ்வரனுக்கு வேறானது கிடையாது அப்படிங்கிற அந்த புரிதல் நம்ம கிட்ட கண்டிப்பாக வரணும் அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த ஈஸ்வரனும் ஜீவரனும் பூரண ஸ்வரூபமானவர்கள் பிரம்மஸ்வரூபமானவர்கள் அப்படிங்கிற புரிதல் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுது அந்த அடிப்படையில் இப்ப இந்த பாடல் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ தப்பாமல் பஞ்ச கடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்புமிட்டு கூடஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற கண்டான் அப்ப சிஷியன் வந்து இப்ப புரிஞ்சுக்கிறான் என்ன புரிஞ்சுக்கிட்டான் குருவை தஞ்சமடிந்து அவருடைய மூலமாக தத்துவ விசாரங்களை மேற்கொண்டு அந்த வழி தவறாமல் அதில் நிற்கின்ற பொழுது அவனுக்கு என்ன புரியுது இந்த பஞ்ச கோஷங்கள் உண்மை இல்லை அப்படிங்கிற புரிதல் வருகின்றது அந்த அடிப்படையில் இந்த பஞ்சகோஷங்களை ஒதுக்குறான் அந்த பாழையும் தள்ளி பாலைங்கிறா என்ன அகங்காரம் இந்த பஞ்சகோஷங்களை ஒதுக்கிட்டாலும் இங்க மனோவியாபகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் நான்கிற ஒரு ஈகோ நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அந்த நானுங்கிற அந்த தன்மையையும் தள்ளி கொஞ்சமாம் இருப்பு விட்டு கூடஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் அதான் நான் கூடஸ்தன் அதாவது எல்லா புத்திகளிலும் உரைகின்ற அந்தரியாமியாக நான் இருக்கின்றேன் கூடஸ்தனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தூட பிடிச்சிக்காதே அதை எல்லாத்தையும் நழுவிட்டு எல்லாம் கடந்த அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பூரணத்தை தான் நீயா இருக்கிறேன் தெரிஞ்சுக்கும் அதுதான் நான் அப்படிங்கறத நீ புரிந்து கொள்ள இந்த சாஸ்திரம் சொல்ல வருது இப்போ இந்த பூரணம்ங்கிற வார்த்தையை வந்து சூன்யம்னு கூட கையாள்றாங்க ஏன்னா சூன்யம்னா இங்க பூஜ்யம்ங்குற ஒரு அடிப்படையில் சொல்லப்படுற ஒரு வேர்ல்டு அப்ப பூஜ்யம்னா என்ன ஒரு வட்டம் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த வட்டம் வந்து எப்படி இருக்கும் ஒரு முழுமையாகத்தான் இருக்கும் அந்த வட்டத்துல வந்து எந்த குறையும் இருக்காது முழுமையான ஒரு வட்டம் அப்ப அது சூன்யம் பூஜ்யம் பூரணம் அப்படின்னு எப்படி வேணா வேணாம் எப்படி சொன்னாலும் அது யாரை குறிப்பிடுகின்றது என்றால் சாட்சாத் அந்த பரமாத்மாவை பரபிரம்மத்தை குறிப்பிடுகிறது அப்படிங்கறத சொல்லி அதுலேயே நீ இல்லை இந்த பாடலுடைய பொருள் இந்த எழுபத்தி ஆறாவது பாடலுடைய பொருளாக நாம் இங்க புரிந்து அடுத்து எழுபத்தி ஏழாவது பாடல் அனுபவானந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனு கரணங்களாகி சகலமும் சித்தாய் மனது பூரணமாய் தேகமான சர்க்குருவும் காண நனவனில் சுளுத்தியாகி நன்மகன் சுபாவமானான் அப்படிங்கிறார் அதாவது இங்க அனுபவானந்த வெள்ளத்து அழுந்தியே இப்ப அனுபவானந்த வெள்ளம்னா இப்ப எப்படிப்பட்ட நமக்கு அனுபவம் ஆனந்த சுரூபமான அந்த அகண்டமான அந்த ஆத்மா தான் நான் அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும் அதுதான் இங்க பூரண நிலை ஆன்மா அனுபவம் அப்படிங்க அப்படிங்கிறது அப்ப அந்த அனுபவத்திலே அந்த அனுபவ வெள்ளத்திலே அழுந்தியே அகண்டமாகி அதாவது அகண்டம்னா எல்லாம் இல்லாத கண்டம்னா பிரிவு அகண்டம்னா பிரிவற்ற அப்படிங்கிற அடிப்படையிலே இங்கே சிறிது கூட பிரிக்க முடியாத அந்த பூரணத்திலே தனு கரணங்களாகி சகலமும் இறந்து இப்ப தனுனா இந்த உடல் நடத்தம் கரணங்கள்லாம் நம்ம இருக்கிற பஞ்சேந்திரியங்கள் அதாவது அகக்கரணம் புறக்கரணங்கள் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கண் காது மூக்கு நாக்குங்கிற கரணங்கள் ஆகிய புறக்கரணங்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற அகக்கரணங்களும் இந்த விஷயங்கள் எல்லாம் அத்துடன் நம்ம ஐந்து கோஷங்களையும் பார்த்தோம் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு தத்துவ விசாரத்துல நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட பாடங்கள் அப்ப வெளி உறுப்புகளாக இருக்கக்கூடிய இந்த கண் காது மூக்கு நாக்கு அப்படிங்கிற பஞ்ச கரணங்களையும் விட்டுருணும் உள் உறுப்புகளாக இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணங்கள் அஞ்சி விட்டுரணும் அதோடு வாயுக்கள் இருக்குள் இருக்கு அதோடு இருபது ஆச்சு தத்துவங்களையும் நீக்கரணங்களா சகலமும் இறந்து அப்ப இந்த எல்லா விஷயங்களையும் விட்டுடு இதெல்லாம் தத்துவங்கள் இந்த தத்துவங்களை பூரா விட்டுட்டு சித்தாய் சித்து அறிவு அப்ப நான் அறிவாக மனது பூரணமாய் ஏன்னா இங்க மனம் வந்து கலந்த நிலையிலே அந்த ஆத்மாவை பற்றிக்கிச்சுன்னா அது ஆத்மாவிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக மாறி அந்த அறிவாகவே தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து விடுகின்றது அப்ப அப்படி ஒரு மனம் வந்து பூரணமாய் தேகமான சத்குருவும் காண அப்படி பூரணமான நிலையிலே தனக்கு எதிரிலே ஒரு தேகத்திலே இருக்கக்கூடிய சத்குருவை கண்டு நனவனில் சுளுத்தியாய் நன்மகன் சுபாவமான எப்படி அவனுக்கு தெரிஞ்சது இந்த விஷயம் இந்த நேர்த்தி பண்ணக்கூடிய இந்த தத்துவங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் தன் முன்னாடி ஒரு சுரூபத்தில் நிற்கக்கூடிய குருநாதர் பார்க்கறா ஆனா அந்த குருநாதர் எந்த சுரூபத்தில் நிற்கிறாரு தேகமான சத்குரு ஏன்னா இங்க சரீரம் எடுத்து வந்திருக்காரு ஒரு சரீரம் இல்லாத ஒரு வஸ்துவ இங்க சரீரம் எடுத்து தன்னை பற்றி விளக்குது மற்றவங்களுக்கு நான் யாருங்கிட்ட சொல்லுது ஏன்னா எல்லாம் அஜானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனதிலே தானே சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து பூரண்தன்மைதான் அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் புரிய வைக்கணும் மனதே தான் புரிய வைக்க முடியும் இப்போ ஒரு அறியாமையும் ஒரு அறிவும் எங்கே இருக்குதுன்னா மனதில்தான் இருக்கிறது ஆனால் அந்த அறிவும் அறியாமையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதே மனதுக்கு தான் இருக்கிறது ஆனால் அந்த மனதை அது எப்படி அறிய வைக்க முடியும் அப்படின்னா அதை விட உயர் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனதினால்தான் அது அறிய வைக்க முடியும் அந்த அடிப்படையிலே இப்போ நம்ம பிறந்திருக்கிற பிறப்பின் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனம் இருக்கிறது அந்த மனம் எப்படி இருக்கிறதுனா நம்முடைய ஆசா மொத்த தொகுப்பு தான் நம்முடைய மனம் அப்ப அப்படி நம்ம பல்வேறு சேகரிக்கப்பட்ட பலவிதமான எண்ணங்களுடைய தொகுப்பாக வைத்துக் கொண்டிருக்கிற மனதிலே இந்த ஆன்மாவை அறியக்கூடிய தகுதி இல்லாத மனங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது ஏன்னா இங்கே அனாத்மாவான விஷயங்களை தான் இந்த மனம் பற்றுது ஆத்ம விஷயத்தை இந்த மனம் பற்ற மறிக்கின்றது ஏன் அப்படி மறிக்கின்றது இல்லையில்லாத பேரறிவாய் விளங்கக்கூடிய ஈஸ்வரன் எந்த குணத்திலே இருக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சத்துவ குணத்திலே தான் ஈஸ்வரன் தோன்றுனான் இந்த ரஜோகுண தமோ குண விஷயத்தில வெளிப்பட்ட ஜீவன் என்ன பண்றான்னா தமோ குணத்திலே ஆவரணம் விக்ஷேபம் ரெண்டு சக்தியில போய் சிக்கிக்கிட்டாங்கிறதெல்லாம் நம்ம கடந்த பாடத்துல தெளிவா பார்க்கும் போது இங்கே ஆவரணம் என்ன தோன்றும் சக்தி மறையும் சக்தி இந்த பிரபஞ்சமாக தோன்றக்கூடிய ஒரு விஷயத்திலே மாயா விஷயத்திலே மனம் மயங்கியவனாகவும் தன்னை யாரென்று அறிய முடியாத மயக்கத்திலே மறைப்பு சக்தியில சிக்கி கொண்டிருப்பவனாகவும் தான் ஜீவன் இருக்கின்றான் அப்போ இங்கே ஜீவன் ஜீவன் நம்ம எதோ சொல்கிறோம்னா இந்த மனதை தான் சொல்கிறோம் இந்த மனம்தான் அந்த அஜானத்தில் சிக்கிக்கொண்டிருக்கின்றது அப்போ அப்படிப்பட்ட இந்த மனதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னா அதை விட உயிர் இருக்கக்கூடிய ஒரு மனம்தான் அதை டீச் பண்ண முடியும் இப்போ ஏன் இந்த டீச்சிங் மெத்தடாலஜிக்குள்ளே அந்த அறிவு டேரக்டாக வராதானா அறிவு வராது ஏன்னா அறிவு வந்து ஒரு பிரம்மம் நான் சொல்கிறது வந்து அக அறிவாகிய இறைவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நம்ம வெளியிருந்து ஏற்றி வச்சிக்கிட்டு இருக்கிற புற அறிவு வந்து இங்கே அறிவுன்னு எடுத்துக்கக்கூடாது அறிவுங்கிற சப்ஜெக்ட் எப்படி எடுத்துக்கணும்னா சாஸ்திரம் சொல்ற அறிவு வந்து ஆன்மா அப்படின்னு சொல்ல வருது அப்போ அப்படிப்பட்ட உயரறிவாகிய அந்த இறையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அறிவே எங்க வந்து உபதேசம் கொடுத்தாகணும் இன்னொரு மனதின் வழியாகத்தான் வந்து உபதேசம் கொடுத்தாகணும் அப்ப அந்த அடிப்படையில அது கீழே இறங்கி வந்து குருநாதனாக வருது சத்குருவாக வந்து உபதேசம் கொடுக்குது அதை தான் எங்க சொல்றாரு மனது பூரணமாய் தேகமான சத்குருவும் காண நனவில் சுளுத்தியாகி நன்மகன் சுபாவமானான் இப்ப நமக்கு என்ன அவஸ்தைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு கடந்த பாடங்கள் எல்லாம் படித்தோம் மூன்று அவஸ்தைகள் இருக்கிறது அது விழிப்பு நிலை அவஸ்தை கனவு நிலை அவஸ்தை ஆழ்ந்த உறக்க நிலை அவஸ்தை அப்படின்னு பார்த்தோம் அந்த அடிப்படையில இந்த சுழுத்தி அவஸ்தைங்கிறது என்ன ஆள் உறக்க நிலை அவஸ்தை அப்ப அந்த நனவிநிலை சுளுத்தியாகி அப்ப யாரெல்லாம் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றானோ அவன் இது போன்ற தத்துவனான பாடங்களை படித்து தன்னை யாரென்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தை அவன் நனவுல அனுபவிப்பான் ஆனா அவனுடைய நிலைப்பாடு என்னன்னா அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுல தான் அதை பார்ப்பான் எப்படி பாப்பான் இப்ப மனம் வந்து எங்க ஒடுங்குது ஆழ்ந்த உறக்கத்திலே மனம் ஒடுங்கிடுது அப்ப மனம் ஆழ்ந்த உறக்கத்திலே ஒடுங்கும் போது தன்னை யார் என்று அறிய முடியாத நிலையிலே தான் அந்த ஜீவாத்மா உறங்கி கொண்டிருக்கிறது அந்த ஜீவாத்மானா இங்க மனம்னு புரிந்து அந்த மனம் உறங்கி கொண்டிருக்கின்றது அப்ப அப்படிப்பட்ட ஒரு உறக்க நிலையில இருக்கக்கூடிய அந்த மனதுக்கு தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத நிலை ஏன்னா ஆனா பெண்ணான்னு தெரியல மற்ற விஷயங்கள் தான் இந்த உலகம் உண்மையா இல்லையா இருக்குதான்னு தெரியல பக்கத்துல இருக்கிறவங்க தெரியல எதுவுமே தெரியாத ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட நம்ம என்ன சொல்றோம் சுளுத்தி அல்லது ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்றோம் அந்த நிலையில வந்து நம்ம இந்த உலகம் அறியாத தன்னையும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்ட நினைவு நிலையிலேயே அனுபவிக்க கூடியவன் நனவனில் சுளுத்தியாகி நன்மகன் சுபாவம் ஆனான் மனதளவில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறான் இந்த உலகத்துல ஒண்ணும் இதெல்லாம் ஏற்று எண்ணங்கள் தான் நம்ம முன்னாடி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அந்த எண்ணங்களின்படி இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது அது என்னுடைய மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட என்னுடைய தோற்றம் அதை நான் காணுகின்ற தோற்றமும் இங்க செயல்பாடுகளும் இருந்து இப்ப ஒவ்வொருத்தருக்கும் உலகம் அவங்களுடைய மனம் சார்ந்துதான் விரியுது இப்ப நீங்க எது மாதிரி எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அதுக்கேற்ற மனம்தான் இந்த இயக்கம் தான் இந்த உலகம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப ஆழ்ந்த பக்தி நிலையில நீங்க இந்த உலகத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் இறை வழிபாடு கோயிலுக்கு போறது இப்படி எல்லாம் நீங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உலகம் போகிற ஒரு தெய்வம்சம் பொருந்தியதாக தெரியும் ஏன்னா அந்த கோயில் வழிபாடுகளும் மற்றவர்கள சந்திக்கும் போதும் அந்த தெய்வம்சம் உங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறதும் பார்க்குறவங்களா தெய்வமாற காட்சியாகவும் தெரியும் அதுவே ஒரு ரவுடியாக நாங்கள் மாறிட்டீங்கன்னு உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் நல்லா கெட்டதாக தெரியும் ஏன்னா இது மனம்தான் இந்த மாதிரி உலகத்தை படைச்சிக்குது நம்முடைய சுபாவம் எப்படின்னா அந்த எண்ணம் போல வாழ்க்கை நம்முடைய எண்ணங்கள் எப்படி ஏற்று வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கேற்ற வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிடுவோம் அதுக்குண்டான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கி கொள்வோம் அப்போ அதுக்குண்டான சேர்க்கைகளும் தான் நமக்கு வந்து சேரும் ஏன்னா நல்வழியில் போகிறவங்களுக்கு வந்து நல்லவர்களுடைய சேர்க்கை வரும் தீவழியில் போகிறவர்களுக்கு தீயவர்களுடைய சேர்க்கை வரும் அப்போ நல்லவன் வந்து இந்த ஆன்மீக வழியில் பயணிக்கின்ற பொழுது நல்ல மகான்களை சந்திப்பான் நல்ல மனிதர்களை சந்திப்பான் கோயில்களுக்கு போவான் அப்போ அவன் நல்ல சூழ்நிலையில் வாழ்வான் அப்போ அவனுடைய உலகம் வந்து ஒரு ஆனந்தமயமான உலகமாக அவனுக்கு காட்சி தரும் அவன் அதுதான் உலகம் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா அவனுடைய மனம் அதை சார்ந்தது ஒரு ரவுடியினுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்னா கொலை கொள்ளை கற்பழிப்புங்கிற பல விஷயங்கள் அவன் ஈடுபட்டுக்கிட்டு பல அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறவனுக்கு அவனுடைய காட்சியில உலகம் அப்படித்தான் தெரியும் அவனுக்கு அதுதான் உலகம் அப்ப இந்த ரெண்டு உலகமும் ஒரே இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இங்க சொர்க்கமும் நரகமும் இதே பூமியில்தான் அனுபவிக்கப்படுகின்றது அது நம்முடைய எண்ணம் சார்ந்து அனுபவிக்கப்படுகின்றது அப்படிங்கறதுதான் இங்க சொல்ல வருது சாஸ்திரம் அப்போ நனவினில் சுளுத்தியாகி அப்போ அப்படிப்பட்ட இந்த விழிப்பு நிலை உலகத்தை நீ எப்படி பார்க்கணும் ஒரு ஆத்ம ஞானிக்கு எப்படி தெரியணும் இந்த தத்துவங்கள் எல்லாம் நீக்கி பார்க்கும்பொழுது பஞ்ச கோஷங்கள் எல்லாம் நீக்கி பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும் ஏன்னா இதெல்லாம் எண்ணங்களாக என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது புரிய வரும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ நமக்கே பாருங்களேன் குழந்தை படிவத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஆனால் இன்றைய வயதுல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த குழந்தையினுடைய மனோபாவம் நம்முடைய மனோபாவம் ஒன்னான்னா இல்லை ஏன்னா குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதனால அது ஒரு நல்ல வெள்ளை மனதில் இருக்கும் அந்த மனம் வந்து களங்கம் இல்லாமல் எதை பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக பார்க்கக்கூடிய சூழலில் அதை பெயர் தெரியாமல் கூட அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்கு நாம ரூபங்களை கடந்த நிலையில் அதை அப்படியே வேடிக்கை பார்க்கக்கூடிய மனநிலையில் அது இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு பொருளையும் தெரிய தெரிய பெயர்கள் கொடுக்க கொடுக்க அதனுடைய சுபாவங்கள் தெரிந்து குணங்களை தெரிந்து கொள்ளும் நம்ம அதை பார்த்தா இது இப்படி தான் இது அப்படிதான் அப்படின்னு நம்ம தீர்மானத்துக்கு வந்துடுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் மனதினுடைய ஏற்றி வைக்கப்பட்ட பதிவுகளாக இருக்கிறதுனால நாம் அதனுடைய அடிப்படையிலேயே இந்த உலகத்தை நம்ம வந்து வடிவமைச்சுக்கிறோம் அந்த வடிவம் தான் நம்முடைய எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ணம் போல நான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வருது இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அப்போ என்னுடைய எண்ணத்தில் நான் எப்படிப்பட்ட விஷயங்களை உள்வாங்கியிருக்கிறேனோ அதுவே நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது நான் நான்ங்கிற ஒரு அகங்காரத்தில் நீ சிக்கிட்டு அது எந்த மாதிரி வடிவத்துக்குள்ள நீ சிக்கிக்கிட்டு இருக்கன்ட்டு உடனேயே விசாரம் பண்ணிப்பாரு உன்னிடத்தில் இருக்கிற அரியாமையை நீ அறிந்து கொள்ள முயற்சி செய் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டிகிட்டே இருக்கு அப்ப அந்த அடிப்படையில இந்த பாடல் அவர் சொல்ல வர்றது என்னன்னா அந்த ஆத்ம ஞானத்தை அறிந்து கொண்ட சாதகன் சிஷ்யன் அனுபவான அழுந்தியே அந்த ஆத்ம அனுபவத்திலே அழுந்தி கொண்டு அதிலே மூழ்கி கொண்டு அகண்டமாகி எல்லையில்லாத அந்த பேரண்டத்திலேயே அந்த இறைத்தன்மையிலே அது எங்க முடியுது எங்க தொடங்குதுன்னு அந்த ஆதி அந்தம் இல்லாத அந்த ஆனந்த வெள்ளத்திலேயே இருந்து கொண்டு தனு கரணங்களா சகலமும் இறந்து இந்த உடல் போன்ற பஞ்ச கோஷங்கள் அப்புறம் அகக்கரணங்கள் புறக்கரணங்கள்ங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் இறக்க வைத்து விட்டு சகலமும் இறந்துங்குதான் போடுறாரு இந்த இடத்துல வார்த்தை சகலமும் வந்து சித்தாய் சித்தாய்னா அறிவாய் மனது பூரணமாய் அந்த மனது பூரணமாய்ங்கிற ஒரு வேர்டு ஏன் யூஸ் பண்றாருனா அந்த பூரண தன்மைக்குள்ள மனது வருதுன்னா அது எதோட சங்கமித்திருக்கின்றது அந்த அறிவோடு சங்கமித்துக் கொண்டிருந்தால்தான் அங்க பூரணத்தன்மையை அது அடையுது அப்படி பூரணத்தன்மை அடைந்த மனதிலே தேகமான சத்குருவும் காண நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் சுபாவமானான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சத்குருநாதர் வந்து மேம்பட்ட தன்னுடைய உபதேசத்தினாலே அவனை நனவிலேயே இந்த விழிப்பு நிலையில் வாழும் பொழுது இந்த உலகத்தை ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையாக காணக்கூடிய ஒரு நன்மகனான சுபாவத்தை அடைந்து விடுகின்றான் அந்த சிஷ்யன் அப்படின்னு இந்த பாடல் விளக்கம் நம்மளுக்கு கொடுக்குது இந்த எழுபத்தி ஏழாவது சொல்ல வர்ற விஷயம் இதுதான் அப்போ அதை புரிந்து பூரணமான அறிவு சொருவமாக அந்த சிஷ்யன் அப்ப அதத்தான் இந்த பாடல் சுட்டி அடுத்த பாடல் பாப்போம் எழுவத்தி எட்டாவது அளிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான் துளிவிழி சொறிய பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான் குளிர்மிக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான் இங்க என்ன சொல்லணும்னா அந்த பிரம்மானந்த சுயஸ்வரூப அனுபவத்தை அடைந்த சிசுன் இருக்கானே அவன் அப்படியே அந்த உருவத்துல வந்து இருக்கிற குருவை ஏற்கனவே அந்த அனுபவத்தை அடைஞ்சதுனால தான் தான் அந்த ஆத்மா தான் தான் அந்த சுரூபம் அப்படின்னு தெரிஞ்சு பிறகு அந்த ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி இருக்கிறான் அப்படி மூழ்கி இருக்கிறவன் அதுல அப்படியே கொஞ்சம் வெளியே வரா கொஞ்ச நேரம் இழுந்துட்டு அந்த சமாதிக்கு அடைஞ்சு அப்படியே வெளியே வரா அளிமகன் எடும்போது பின் மனது மெல்ல வெளியில் வந்துட அப்படியே அந்த மனசுல இருந்து பூரணமான மனதிலிருந்து வெளியே வர அதை புரிஞ்சுக்கணும் மனதுன்னா இங்க பூரணமான மனது அந்த பூரண மனது என்ன தன்னை ஆன்மாவாக அறிந்து கொண்ட மனது தான் பூரணமான மனது அப்ப அந்த பூரணமான மனது தன்னை ஆன்மாவாக அறிந்து கொண்டிருந்த நிலையிலிருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வருது வெளியில் வந்துட உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான் விமல தேசிகன்னா யாரு தன்னுடைய ஆச்சாரியரை தன்னுடைய குருவை சத்குருநாதனை தேசிகன்னா இங்க குருநாதர்னு அர்த்தம் அப்ப அந்த விமல தேசிகனை கண்டான் ஏன் விமல தேசிகன் எந்த மனங்களும் இல்லை அவர் இடத்துல அவர் பூரணமான குரு சத்குருவாக இருக்கிறார் சாட்சாத் அந்த அறிவு இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு சத்குருநாதனை விமல தேசிகனை பாக்குறான் பார்த்துட்டு துளி விழி அந்த கண்களிலிருந்து நீர் வருது அப்படியே கண்களிலிருந்து நீர் சொரிய பாதம் தொழுது அவருடைய பாதத்திலே சாட்சாகமா விழுந்து வணங்குறான் அந்த குருநாதனை வணங்கி அவருடைய பாதத்திலே தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான் குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான் அப்போ அந்த குருநாதர் அப்படியே விழுந்து வணங்கி தொழுதுட்டு அவரை பார்த்து வலம் போடுறான் அப்படியே வளம் வந்து அவரை வணங்கி நின்றுட்டு பின்வருமாறு கேட்கறான் சுவாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அதை வந்து இந்த பாடல்ல முடிக்கிறாரு சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான் அடுத்து அவன் என்ன சொல்ல போறான் அப்படிங்கறத எழுபத்தி ஒன்பதாவது இப்ப சொல்ல போறாரு இப்ப எழுபத்தி பார்த்தா தான் அவன் குருநாதர் என்ன சொல்ல போறான் அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த பாடல என்ன சொல்றாருனா அந்த சிஷியனுடைய ஆட்டிடியூட காட்டுறாரு அவன் என்ன சூழ்நிலையில இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வர்றாரு அவன் வந்து அப்படியே புலங்காங்கி நம்ம தன்னுடைய ஆனந்த வெள்ளத்தை அனுபவிச்சுட்டான் அதாவது இந்த சத்குருநாதர் உபதேசித்த அந்த தத்துவங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவாகவே தன்னை அறிந்து கொண்டு அந்த சொருப நிஷ்டையிலேயே நின்று அந்த ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கிய சிஷ்யன் அந்த பூரணமான மனதிலிருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து அந்த விபண தேசிகனை கண்டு அவரை வளம் வந்து அவரை வணங்கி அவர் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறான் அத வந்து அடுத்த பாடல் சொல்றது ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீங்கிறான் அதாவது குரு அப்படியே புகழ்ந்து பாடுறான் ஐயனே எனது உள்ளே நின்று ஏன்னா இப்ப அவங்க குருவை எப்படி பாக்கிறான் சாட்சாத் அந்த ஆத்மாவாகத்தான் பார்க்கறான் அந்த ஆத்மாவாக பார்க்கும்போது அந்த ஆத்மா எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது அந்த ஆத்மா வந்து ஒரு வடிவத்துக்குள்ள எப்படி வரும் மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது வடிவத்துக்குள்ள வந்துடுது சூக்ஷ மனம் ஒரு ஸ்தூல சொரூபத்தை எடுக்கிறது ஏன் அந்த ஸ்தூல சுரூபத்தை எடுக்கிறது அதனுடைய காரிய நிமித்தம் இப்ப காரண காரியம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன காரணத்துக்காக அந்த காரியத்தை அது செய்ய வந்திருக்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனம் சார்ந்த விஷயங்கள் இப்போ ஆசா பாசங்களை பொறுத்துதான் உடல் எடுக்கிறோம் இப்போ இந்த உலக போகங்களை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை உள்ள மனிதன் வந்து ஒரு உடம்பு எடுத்து வரான்னா அவன் எதற்காக வந்திருக்கிறான் இந்த உலக சுகபோகங்களை அனுபவிக்க வந்திருக்கிறான் அப்ப அவனுடைய மனம் எதை நோக்கி விரியும் இந்த உலக விவகாரங்கள்ல விரியும் ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் தேவைப்படுது காரு பங்களா சுகபோகங்கள் அதை தான் முதல் பாடலே சொல்றாரு பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் அதாவது பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை என்ற ஆசைகளால் சூழப்பட்ட ஒரு மனிதனும் இந்த மூன்றும் இல்லாத ஞானிகளும் அப்ப இருவேறு பிரிவினர்கள் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க இந்த உலகத்துல அப்படிப்பட்ட இருவேறு பிரிவினர்கள் எவன் எதை சார்ந்து வருகின்றானோ என்ன ஆசைகளால் சூழப்பட்டு வருகின்றானோ அதற்கேற்ற வாழ்க்கையை தான் அவன் இங்க வாழ்வான் இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில வாழ்றான் அப்ப அப்படிப்பட்டவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன நோக்கமோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அதுல நல்லதை நோக்கி வருகின்றவன் தான் இது போன்ற சாஸ்திர விசாரங்களையும் சத்குருவையும் சந்திக்கிறான் அந்த மாதிரி சந்திக்கிறவன் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கன பிறகு ஒரு புரிதலுக்கு வந்துடுறான் தான் ஆத்மா நான் அந்த அறிவு அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வந்த உடனே அவன் இந்த தெளிவு ஆன பிறகு அவனுடைய வாயிலிருந்து வருது பாருங்க ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை கொடுப்பதற்காக வெளியே வந்திருக்கிற குருநாதா உன்னை நான் போற்றுகின்றேன் உன்னை வணங்குகின்றேன் அதுவும் எப்படி சொல்றா ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட எனக்குள்ள நீ பல்வேறு ஜென்மங்களாக இருந்துகிட்டு தான் இருந்திருக்கிற ஆனா எனக்கு இது புரியவே இல்லை இவ்வளவு ஜென்மங்கள்னு எடுத்துட்டேன் எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ ஜென்மங்கள் வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் ஆனா எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் இந்த பிறவில நீ என்னை காட்டி கொடுத்துட்டேன் அப்போ எதுக்கு வந்திருக்கிற உபதேசம் பண்றதுக்காக நீ வந்திருக்கிற அப்படி வெளிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் என்னை வந்து ஒரு உயர்ந்த நிலையான முக்தி பாதைக்கு அழைத்து செல்வதற்காக எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாயே அப்படிப்பட்ட உதவி செய்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போட்டிருங்கிறான் குருநாதரை பார்த்து சொல்கிறான் இப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை எனக்கு உபதேசிக்கிற உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் இது எனது பாக்கியம் தானே ஏன்னா நீ என்னை காட்டி கொடுத்துருக்குற எவ்வளோ பிறவிகள் நான் எடுத்தேன் புல்லாக பிறந்தேன் புழுவாக பிறந்தேன் அப்படி பல்வேறு பிறவிகள்லாம் நான் எடுத்தேன் அப்போல்லாம் என்னால் இதை புரிஞ்சிக்க முடியல சரி அந்த புல்லு புழுவில் பிறந்தமா நான் புரிஞ்சிக்க முடிஞ்சுது இல்லை பல்வேறு மிருகப் பிரவிகள் கூட எடுத்தேன் பறவைகள் எடுத்தேன் அப்போ கூட என்னால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல சரி மனித பிறவிலாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லை இதுக்கும் முன்னாடி நான் பல்வேறு மனித பிறவிகள் எடுத்தேன் அப்போ கூட என்னால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா அதுக்குன்னு பக்குவம் என் மனம் அடையலை காரணம் என்னுடைய மனது வந்து சுகபோகங்களில் சிக்கிக்கிட்டு இருந்தது உலக விவகாரங்களில் சிக்கிக்கிட்டு இருந்ததுனால அதை உண்மைன்னு நினைச்சி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படி நிறைய விஷயங்கள நான் அடிபட்டு அடிபட்டு நிறைய பக்குவம் அடைந்த மனம் என்ன ஒரு புரிதல் தன்மைக்கு வரும்போதுதான் அது அறிவு பரிமாணத்திலே உயர்நிலைக்கு பயணிக்க ஆரம்பிக்குது அப்ப எந்த அறிவு பரிமாணத்திலே உயர்நிலையை நோக்கி மனம் உயர்கின்றதோ அந்த மனம் தான் இது போன்ற சாஸ்திர விசாரங்களை எல்லாம் நாடும் சராசரி மனிதன் வந்து இது போன்ற சாஸ்திர விசாரங்களை நாட மாட்டாங்க ஏன்னா அவனுடைய மனம் போகத்தில்தான் இருக்கும் இந்த உலக சுகபோகங்களிலே மோகத்திலே மூழ்கி மனம் தன்னை அறிந்து கொள்ள ஒரு நாளும் சிந்திக்காது சிந்திக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பமே அதுக்கு கிடைக்காது ஏன்னா அது இந்த மாயா உலகத்திலே மயங்கி நிக்குது அப்படிப்பட்ட எண்ணங்களைத்தான் அது ஏற்றி வைத்துக் அதனால அதன் அடிப்படையில அது வாழ தயாராக இருக்கின்றது அதை வந்து இந்த பாதையில கொண்டு வர முடியாது அப்ப அந்த இந்த பாதையில பயணிக்கணும்னா அந்த மன தூய்மை யாருக்கு உண்டாகின்றதோ மன தூய்மைங்கிறது உடனே வந்துடாது அது ஒரு ப்ராசஸ் அது எப்படி நம்ம இப்ப ஒரு பாலை வந்து தயிர் ஒரு ப்ராசஸ் பண்றோம் இதே முன்ன பாடல் அவர் சொல்றார் அந்த ப்ராசஸ் ஒரு பாலை வந்து பாலுக்குள்ளதான் தயிர் இருக்குது ஆனா அந்த தயிரை நீ பாத்துட முடியாது அந்த தயிரை பார்க்கணும்னா நீ அதுக்குண்டான ப்ராசஸ் செய்யணும் பாலை காய்ச்சணும் அதை புற ஊற்றணும் அதை தயிராக்கணும் அப்படி பண்ணாதான் தயிர் தெரியுங்கிற மாதிரி நெய் தெரியுங்கிற மாதிரி எல்லாமே அதுக்குள்ளேயே தான் தயிர் இருக்கு அதுக்குள்ளேயே தான் நெய் இருக்குது அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருந்தாலும் ஒரு பால் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய விஷயங்கள் உள்ள இருக்கு ஆனா நமக்கு அது தெரியல இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் தெரியுது அப்போ இந்த உலகம் நம்ம மயக்குது அந்த மயக்கத்தை தான் எங்க விட்சேபம் ஆவரணம்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது சமூகோணத்துல சிக்கி கொண்டிருக்கிற மனம் வந்து இந்த இருமைகளில் சிக்கிக்கிட்டு இருக்கும் விடுபட முடியாம அந்த மாயையில மயங்கிட்டு இருக்கும் அந்த நிலையில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இந்த பாதையில பயணிக்க மாட்டாங்க இவன் வந்துட்டதுனால இவன் அந்த குருவை புரிஞ்சுக்கிட்டான் குரு சொல்ற உபதேசத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்ப நான் பல ஜென்மகளாக தெரிஞ்சு கொள்ளாத ஒரு விஷயத்தை வந்து எனக்காகவே நீ வெளிவந்து உபதேசித்திருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த குருவை வணங்குற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அப்ப சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த சாட்சாத்த அந்த பிரம்மே ஒரு வடிவம் எடுத்து வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கிறது குருவின் வடிவத்திலே வந்து இவனுக்கு தன்னை யாருன்னு காட்டி கொடுக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு அவருடைய துருவடியை போற்றுகின்றான் அப்படி போற்று இந்த பாடல் மூலமா அவன் சொல்றான் என்னுடைய அறியாமையெல்லாம் நீக்கி இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்திலிருந்து என்னை விடுவித்து என்னை கடை தேற வழி செய்துகிட்ட முக்தியை அடையக்கூடிய வழியை காட்டி கொடுத்திருக்கின்ற குருநாதனை நான் போற்றுகின்றேன் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக தெளிவுபடுத்துறாங்க எழுவத்தி ஒன்பதாவது பாடல் அடுத்தது எண்பதாவது பாடலை சொல்றாரு சித்தன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்ட வாவனை இருத்தி கிருபையோடு அருளி செய்வார் துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொருபனான நிட்டனாய் இருக்கின் ஈதே நீசையும் உதவியாமே இங்க என்ன சொல்றாருனா குருநாதர் பேசுறாரு சிட்டன் கூற சிட்டன்னா சிஷியன் சிஷியன் இவ்வாறு யார் கேட்கறா தேசிகர் குருநாதர் கேட்டுறாரு குருநாதரை பத்தி அவன் புகழ்றான் ஐயனே எனது உள்ளே நின்று அநேக ஜென்மங்கள் ஆண்டு இருக்கிறார் இப்பதான் எனக்கு புரிய வச்சிருக்கிறான்னு சொன்ன உடனே அவர் மனம் மகிழ்ந்து போய் இவ்வாறு சிஷியன் கூறியதை கேட்டு மனம் மகிழ்ந்து அந்த சிஷியனை நோக்கி கிட்ட வா பக்கத்துல வாப்பா அப்படின்னு கிட்ட வரவழைச்சி அப்படியே அவனை கிருபையோடு அழைத்து தன் அருகே அமர வைத்துக் கொண்டு கிட்டவாவனை இருத்தி கிருபையோடு அருள் செய்வார் அவன் அப்படியே தன் அருகே அமர்த்தி அவன் இவருடைய அருளை அவனுக்கு என்ன சொல்றாரு துட்டமாம் தடைகள் மூன்றும் மூன்று விதமான துஷ்ட தடைகள் இருக்குதுப்பா அதை தொடராமல் சொருபனான நிட்டனாய் இருக்கின்ற ஈதே நீ செய்யும் உதவியாமே அவன் குருநாத சொல்றான் ஐயனே நீ எனக்கு எத்தனையோ பிறவிகள் கிடைக்காத ஒரு விஷயத்தை இந்த பிறகு எனக்கு காட்டி கொடுத்துட்டேன் இதுக்கு நான் என்ன கை மாறு செய்யறதுன்னே போன பாடல் அவன் பாடுறத கேட்டுட்டு இவர் சொல்றாரு நீ எந்த கை எனக்கு செஞ்சிடாத எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ செய்ய வேண்டிய உதவி என்ன தெரியுமா அந்த மூன்று தடைகளுக்குள்ள போய் சிக்காம உன்னுடைய சொருபனான நிஷ்டையிலேயே நீ இருக்கிற பார்த்தியா அது மட்டும் தான்ப்பா நீ எனக்கு செய்யற கைமாறு அப்படின்னு அவர் அழகா அந்த குருநாதர் வந்து அவனுக்கு சுட்டி காட்டுறாரு நீ குருவாகி நீ எனக்கு செய்யறது வந்து ஒன்றுமே கிடையாது நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டியதே கிடையாது ஆனால் நான் உபதேசித்து இந்த பாடத்தை உள்வாங்கி கொண்டதுனாலே அந்த புரிதல் உனக்கிட்ட வந்துட்டதுனால நீ அதுலயே நிற்கிற மாதிரி நீ நடந்துக்கோ ஆனா அப்படி நிற்கிற மாதிரி நீ இருக்கும்போது உனக்கு மூன்று தடைகள் வந்துடும்பா அந்த தடைகளை சிக்கிக்காது அப்படின்னு சொல்றாரு இந்த தடைகள் என்னங்கறது அடுத்த பாடத்தில் சொல்ல போறாரு ஆனால் இங்கே அவர் அந்த தடைகளை சுட்டி காட்டுறாரு இந்த மாதிரி மூன்று தடைகள் வந்து காரணமாக அமைஞ்சிடும் ஆகவே அந்த தடைகளில் போய் மாட்டிக்காத அந்த தடைகளில் சிக்காம நீ பிரம நிஷ்டனாக சொருபஞான நிஷ்டனாக ஒன்றே நீ எனக்கு செய்ய வேண்டிய உபகாரம் உதவி அப்படின்னு குருநாதன் வந்து இந்த பாடல் எண்பதாவது பாடல்ல அந்த சிஷியனை நோக்கி கூறுவதாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்பதாவது பாடல் அடுத்தது எண்பத்தி பாடல்ல நீ நான் என இரண்டு இல்லாமல் நிறைந்த பூரணமா எங்கும் ஞானாக தெளிந்த நாணம் நழுவுமோ குருவே என்றான் தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே இங்க என்ன சொல்ல வரன்னா இப்ப நீ நான் அப்படிங்கிற அந்த இருமைகள் எப்பயுமே இருக்கும் எல்லார்டையுமே ஆனா இவன் இந்த குருநாதன் மூலமாக இந்த வேதாந்த பாடங்கள் எல்லாம் படித்துட்டு அந்த இருமைகளை கடந்து தன்னை அந்த ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்து கொண்டான் அறிந்து கொண்டான் அப்போ அந்த சொருப நிஷ்டையிலே நிற்கிறான் அப்படி நிற்கிறவங்க கேட்குறான் சாமி இந்த மாதிரி பூரணமான ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேனே நீ நான்கு அந்த இரண்டு இருமைகளை நீக்கிக்கிட்டு அந்த முழுமையை நிறைந்த பூரணமாக எங்கும் நானாக தெளிந்து கொண்ட ஞானம் எனக்கு கிடைச்சிருச்சு ஏன்னா எனக்கு வேறாக எதுவுமே இல்லை நானே தான் எல்லாமே இருக்கிறேன்னு நான் அந்த புரிதலுக்கு வந்துட்டேன் அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த நிஷ்டையில் நான் இருக்கிற எனக்கு வந்து அந்த ஞானம் நலிவிடுமா குருவே அந்த ஞானம் என்னை விட்டு போயிடுமான்னு கேட்குறான் ஒரு கேள்வி கேட்கறான் நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா அந்த நிஷ்டையில நான் அனுபவிக்கிறேன் ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா அந்த நான் நிஷ்டிலிருந்து நான் விலகிடுவேன் அதுக்கு மூன்று தடைகள் வேற வந்துடும் சொல்றீங்களே அப்ப அப்படிப்பட்ட மூன்று தடைகள் வந்து எனக்கு அந்த ஞானம் என்னை கைவிட்டு போயிடுமா அந்த ஞானம் நழுவுமா குருவே என்றான் தானாகும் பிரம்ம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும் இங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் அப்படிங்கிற அந்த தன்னை அறிதல் தானாகும் பிரம்ம ரூபம் இங்க நான்கிறது யாரு உண்மையிலேயே சச்சா தந்த பரமாத்மா பரபிரம்மம் அது ஒன்று தான் நான் நான்னு சொல்ல முடியும் அதற்கு பேராக நான் நான் இங்கே ஒருத்த சொல்றான்னா அது வந்து மைண்டு அப்போ அந்த மனசு நான் நானுங்கிற அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்குது நான் நானுட்டு அது எதை வச்சுக்கிட்டு ஆடுது இந்த உடம்பு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு நான் நான் இந்த உடம்பை சொல்லிக்கிட்டு இருக்குது என்னுடைய பேர் இது நான் என்னுடைய உடம்பு இது அப்படின்னு சொல்லி இந்த இதில் பஞ்ச கோஷங்களை சிக்கிக்கிட்டு ஆடுற ஆட்டம் நான் அது அந்த நானை பற்றி இங்கே அவர் பேசல சொரூபஞானை பேசுறாரு உண்மையான நான் அந்த நான் வந்து ஆத்மா அப்ப அப்படிப்பட்ட நானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே அப்படிப்பட்ட நான்கிற அந்த விஷயம் என்னை விட்டு நழுவி போயிடுமா அப்படின்னு கேக்கும்போது அப்படிப்பட்ட ஞானம் எப்படி அவனுக்கு கிடைச்சது தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும் அவர் உபதேசித்த அந்த சாஸ்திரத்தின் மூலமாக அந்த ஞானம் கிடைச்சிது அவனுக்கு எப்படி அந்த ஞானம் கிடைச்சிது தன்னை ஆத்மா அப்படின்னு அறிந்து கொண்டது அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா சத்குரு உபதேசம் பண்றாரு பாரப்பா சாஸ்திரம் வந்து இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு நீ இந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கோ இதன்படி நடந்துக்கும் நீ வந்து சாட்சாத் அந்த ஆத்மா தான் நீ அறிவு ஸ்வரூபம் தான் நீ அறியாமையினாலே இந்த பஞ்ச கோஷங்களை சிக்கிக்கிட்டு தன்னை ஜீவாத்மான்னு சுருக்கி வச்சுக்கிட்டு நான் நான் அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் அதை விட்டுட்டு நீ ஜீவாத்மா கிடையாது இங்க ஜீவாத்மா பரமாத்மாங்கிற இருவினைகள் கிடையவே கிடையாது அந்த இருமைகளை நீக்கிக்கிட்டு நான் நீங்கிற அந்த வித்தியாசத்தெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு நான் அதை நான் அந்த பிரம்ம ரூபம்தான் நானே தான் அந்த சிதப்பிரக்னன் அந்த புத்தியில வந்து நான்கிற அந்த நிலைப்பாட்டில் நிற்கிற அந்த ஸ்தித பிரகணை நானே தான் அப்படின்னு புரிந்து கொள்ள அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆனாலும் தடைகள் உண்டு அனுபவம் உரைத்திடாது அதே சமயம் தடைகளும் இருக்கின்றது அந்த தடைகள் என்ன குருவு அது எப்படி அந்த தடைகள் எல்லாம் அதை நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வியை கேட்குற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஒன்றாவது அப்படி அமைக்கப்பட்டிருக்குது இப்ப அடுத்தது எண்பத்தி பாடல்ல அந்த தடைகள் என்னன்னு சொல்றாரு பாருங்க படைகள் ஏதெனில் அஞான சந்தேக விபரீதங்கள் மூன்று விஷயத்த சொல்றாரு அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு அறியாமையும் சந்தேக புத்தி அது என்ன நான் தான் பிரம்மம்னா அது எப்படிங்க பிரம்மம் அப்படின்னு புரியாத ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால அதுவும் இருக்கும் அப்புறம் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தகுதியின்மை அதுதான் அறியாமைன்றது அதாவது ஒரு விஷயத்த வந்து ஐம்பது மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பறையில அந்த ஆசிரியர் பாடம் எடுக்கின்றார் ஐம்பது மாணவர்களும் ஒன்னா தான் அந்த விஷயத்த கேக்கிறாங்க ஒரே மாணவர்களுடைய தகுதியின்மை அறிவு வந்து என்ன ஆகும் அவர் சொல்ற பாடத்திட்டங்கள் புரிய வராது ஆனா யாருக்கு புரியும் நல்ல தெளிந்த மனம் இருக்கக்கூடிய மாணவனுக்கு அவர் என்ன சொல்ல வராருங்கிறத டக்குன்னு கேப்சர் பண்ணிக்குவான் ஒரு கற்பூரம் மாதிரி உடனே புடிச்சிட்டுவான் கற்பூரம் எப்படி நெருப்பு பார்த்தோம்னா உடனே டக்குன்னு புடிச்சிக்கும் அது மாதிரி உடனே புடித்துக் கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த அறிவு சக்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஏன் ஒரே மாதிரி இருக்காது மனம்தான் காரணம் இந்த மனம் வந்து என்ன மாதிரி குப்பைகள் எல்லாம் உள்வாகி கொண்டிருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் அந்த மாணவர்களுடைய தகுதியும் இருக்கும் அப்ப நல்ல தெளிந்த மாணவன் என்ன பண்ணுவான் ஒரு விஷயத்த சொன்ன உடனே கற்பூரம் மாதிரி டப்புன்னு பிடிச்சிக்குவான் ஆனா தெளிவில்லாத மாணவனுக்கு நீங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு அந்த சக்தி பத்தாது அப்ப அப்படிப்பட்ட மாணவர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மூன்று தடைகள்ல சிக்கிக்கொண்டிருப்பார்கள் என்னென்ன தடை அஜ்ஞானம் சந்தேகம் விபரீதங்கள் அதான் இங்க சொல்றாரு தடைகள் ஏதெனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே இந்த மூணு எப்படி வருதாமா பல ஜென்மமா பழக்கத்துல வந்தது திடீர்னு இன்னைக்கு நேரத்தெல்லாம் இது வரல ஏன்னா இது வந்து உடனே இன்னைக்கு நம்ம காலையில ஏத்திட்டு சாயந்தரமா இந்த மூடத்தனத்துக்கு வந்துட்டோமான்னா அப்படியெல்லாம் வர முடியாது பல்வேறு பிறவிகளாக நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டு அறியாமைங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட மூழ்கி கிடக்கின்றது அதுல தான் நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அதுதான் நம்மளை வந்து தாக்குது ஒவ்வொரு பிறவிலும் அதுதான் நம்மளை வந்து தாக்கிட்டு அப்ப அந்த அடிப்படையில்தான் படர் செய்யும் இந்த மூன்றும் படஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும் அப்படி வந்துருச்சுன்னா நம்முடைய புரிதல் அதாவது நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த தெளிவான ஞானம் வந்து கெட்டு போயிடும் இவற்றை திடமுடன் இந்த மூன்றையும் எப்படி நீ கெடுக்கணும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே மீண்டும் அவர் என்ன வலியுறுத்துறாருன்னா இந்த குருநாதர் இது ஏன் தெரியுமா உனக்கு இந்த மூன்று தடைகள் மீண்டும் மீண்டும் நிக்க முடியாம தடுக்குது நீ என்னை ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சப்ஜெக்ட் எல்லாம் மறந்துட்டு என்ன ஆத்மா ஆத்மான்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு திருப்பி நீ போகத்துல போய் ஈடுபட்டுக்கிற உலக விவகாரங்களில் போய் சிக்க அப்படி சிக்கிக்கிறதுனால என்ன நடந்துரும் மீண்டும் அந்த பழைய பிரச்சனை வந்துடும் அந்த எது வந்துடும் அத்யானம் சந்தேகம் விபரீதம்ன்ற மூன்று விஷயங்களும் உன்னை ஆட்டி படைக்கும் மூன்று தடைகள் உன்னிடத்தில் இருக்கிறதுனால நீங்க திருப்பி அந்த ஆத்மாவாக மாற முடியாது அப்ப ஒரு தன்னை சொருப நிஷ்டனாகவே எப்ப இருக்க முடியும் கூடிய விடுபட கேட்டல் சிந்தித்தல் தெரிதல் தானேங்கிறாரு அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுதுனா கேட்டல் மனநம்னா சிந்தித்தல் நிதித்தியாசனம் அவ்வாறு நம்ம கேட்டு சிந்தித்த விஷயங்களில் ஒரு தெளிவை அடைதல் இப்போ அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த கைவினை நணவனி இந்த பாடத்திட்டத்தை நம்ம படிக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த கைவினை நினைவனி என்ன நமக்கு உபதேசிக்கிறது இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா தத்துவ உபதேசிக்குது நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுக்குது அப்போ எதுவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கேள்வியை கேட்டோம்னா நீ அந்த பிரம்மமாகவே இருக்கிறாய் அந்த ஆன்மாவாகவே இருக்கிறாய் அந்த உணர்வாகவே இருக்கிறாய்னு அதை நம்மளை தெளிவுபடுத்துது அப்போ அந்த தெளிவு வந்து எப்படி நமக்கு கிடைக்கிறது சர்க்குரு நூல்னால முதல் பாடல் சொல்றாரு பாருங்கும் பிரம்ம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும் அப்ப சர்க்குரு உபதேசித்த நூல் மொழியாகத்தான் இந்த விஷயம் கிடைச்சிருக்குது அப்போ அப்படிப்பட்ட உயர் நானம் எனக்கு கிடைச்சிருக்கிறது அது நான் தான் ஆத்மா அப்படிங்கிற எனக்கு புரிஞ்சிடுச்சு ஆனா அது எப்ப கெடுது இந்த மூன்று விஷயங்கள் இருந்து விலகும் போது கெட்டு போயிடும் எப்போ ஒரு மனிதன் வந்து அந்த நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி இந்த பாடத்திட்டங்கள் கூட வராம இருக்கிறானோ மீண்டும் பின்னோக்கி போயிடுவான் தெரிஞ்சு போச்சு ஒரு அகங்காரத்துக்குள்ள சிக்கத்திட்டத்தை என்ன அப்படின்னா தன்னை ஆத்மாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே ஒரு படித்த அறிவாக புற அறிவாக வச்சுக்கிட்டு அகங்காரத்துக்கு போயிடுறான் என ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணமா தான் அவனுக்கு பதிஞ்சிருக்காது அது அனுபவம் ஆகலை அவனுக்கு ஒரு ஆத்மான்னு ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நான் ஆத்மா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா தான் ஆத்மாங்கறத சும்மா புறத்துல இருந்து அறிவுல ஏற்றி வச்சுக்கிட்டு ஆத்மாயிட முடியாது அது அனுபவம் அப்ப நான் ஆத்மாங்கிற அனுபவம் எப்படி வரும் அது நம்ம அதுலேயே மூழ்கினா தானே இப்போ எந்த விஷயத்தை நம்ம அடைய விரும்புகிறோமோ அந்த விஷயத்துல நம்ம மூழ்கும் போதுதான் அதனுடைய சுக அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர சும்மா அந்த விஷயத்த ஒரு டைம் கேட்டுட்டு அது நமக்கு அனுபவம் ஆகாது இப்போ இந்த போக வாழ்க்கையிலேயே நீங்க எடுத்துக்கிங்களேன் நீங்க எதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை அடைவதற்கான முயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் பயணக்கூடிய பயணம் என்ன பண்ணும் உங்களை விடாமல் அதுக்குள்ளேயே போய் இழுத்துட்டு போய் அதிலேயே ஊற வச்சு உங்களை அதிலேயே செயல்களை செய்ய வைத்து அந்த சாதனையை நீங்கள் சாதித்து காட்ட முடியும் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பொருளாதார ரீதியாக முயற்சி எடுத்தாலும் நீங்கள் பணக்காரர் ஆகலாம் பண சம்பாதிக்க ஓட்டுக்கலாம் பணக்காரர் ஆகிறோம் என்ன வேணும் நம்ம எதை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்குண்டான முயற்சியும் பயிற்சியும் நம்ம விடாமல் பண்ணும்போது அது நமக்கு கிடச்சிடுது அதுபோல் இங்கே ஆன்ம ஞானத்தை நம்ம விடாம தொடர்ந்து அதுலயே பயிற்சியும் முயற்சி நம்ம செஞ்சுகிட்டு இருக்கணும் சும்மா தெரிஞ்சிடுச்சு நின்றுட முடியாது இப்ப நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கறது புத்தகத்தில எல்லாம் படிச்சுட்டு செல்வந்தர் ஆவது ஒரு நூலை படித்த உடனே செல்வந்தர் ஆயிட முடியுமான் முடியாது அது சொல்லப்பட்ட செயல்முறைகளை நம்ம நடைமுறைப்படுத்தணும் பணக்காரன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படித்த உடனே நான் பணக்காரன் கற்பனை பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருந்தா பணம் வந்துருமான்னா அப்படிலாம் வராது அந்த பணக்காரன் தன்மை அடைவதற்கான முயற்சியும் பயிற்சியும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் அப்படிங்கறத எங்க சொல்றாரு ஆத்மா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்ட உடனே நான் ஆத்மா ஆகிட்டேன்னு சொல்லிட முடியாது இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா நீ அதுக்குண்டான பயிற்சியும் முயற்சிகளும் இருக்க வேண்டும்ங்கிறத சொல்றதுதான் இந்த சிரவண மன்னன நிதித்தியாசனம் நிதித்தியாசன என்ன சொல்ல வர்றாருனா அந்த கெடுக்கிற விஷயத்துல நீ சிக்காம அந்த திடமுடன் அதை கெடுப்பாய் என்ன உயர் ஞானத்தை கெடுக்கிறத நீ கெடுக்கணும் எப்படி கெடுக்கணும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே அப்ப மீண்டும் மீண்டும் இந்த சிரவண மன்னன நிதித்தியாசனத்தை நீ விடாமல் செய்து உனக்கு உன்னுடைய உயர் ஞானத்தை கெடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து நீ வெளிவரணும் அப்படிங்கிற அந்த மூன்று தடைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் இந்த பாடல சொல்லித்தரா அதுதான் இந்த எண்பத்தி ரெண்டாவது பாடல்ல சொல்றாரு தடைகள் ஏதெனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்களையும் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே பல ஜென்மங்களான வர்ற பழக்கத்துல வந்த விஷயத்திலிருந்து உடனுடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும் நான் நீ இது பாடல்ல தெளிவுபடுத்துறாரு பாடல்ல இவள விஷயங்களை நமக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கிக்கிட்டே வராரு எப்படி பாக்கலாம் இப்போ அவர் சொல்ல வர்ற அந்த ஆத்ம ஞானம்ங்கிற ஒரு அரிதான விஷயத்தை நம்ம உள் வாங்கிக்கிறோம் மனசு வந்து ஏற்றுக்குது நான் ஆத்மா ஆத்மாங்கிறது தெரிஞ்சுக்குது ஆனால் அனுபவத்துக்கு வர மாட்டேங்குது ஏன் அனுபவத்துக்கு அதனால் வர முடியல அப்படின்னா இப்போ இந்த ஆத்மா அனுபவங்கிறது ஒரு புற அறிவாக மட்டும் ஏற்றி வைக்கிருக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பணக்காரன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு என்னை பணக்காரன் அப்படின்னு மனசு நினச்சிக்குது ஆனால் பணக்காரன் மனசை நினச்சிக்கிட்டால் அவன் பணக்காரன் ஆகிட முடியாது ஏன்னா அந்த பணக்காரன் ஆவதற்குண்டான நடைமுறை சாத்தியம் என்ன அப்படிங்கறத அவ நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா அப்போ அதில் சொல்லப்பட்ட வழிமுறைகள் என்ன நீ காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் அதை என்ன செய்யணும் நீக்கிங்கிற ஒரு ஷெடியூல் போடணும் அந்த டைமிங் ஷெட்யூல் பண்ணி நீ வந்து வேலைக்கு போகணும் அப்போ கடுமையாக உழைக்கணும் அது ரெண்டு விதமான உழைப்பு இருக்கிறது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குன்றிருக்கு வந்து ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் இருக்கு அப்போ இந்த மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அதை எப்படியெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரணுங்கிற அந்த டெக்னிக்கை வந்து நீ ஆக்டிவேட் பண்ணினா உன்னால் பலவிதமான வழிகளில் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்போ நீ பணக்காரன் ஆக முடியும் அப்போ அந்த வழிமுறையை நீ எப்படி நடைமுறைப்படுத்துறதுக்கு விரும்புறியும் அது போல எங்கள் புத்தகத்தில் நான் தன்னை ஆத்மானு படிச்சுட்ட உடனே அப்படியே நான் ஆத்மான்னு அப்படியே உட்காந்துட்டு ஆத்மாலும் ஆகிட முடியாது ஏன்னா அது வந்து ஒரு புற அறிவு தான் ஆத்மாங்குறத ஏற்றி வச்சுக்கிட்டு மனசு தன்னை ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பலனும் இல்லை ஏன்னா அது நூல் அறிவினாலே சத்குரு உபதேசத்தினாலே கிடைத்த ஒரு ஞானம் அந்த ஞானமும் புறஞானம்தான் அப்ப அகஞானம் நமக்குள்ள மலரணும் அப்ப அந்த அகஞானங்கிறது எப்படி மலரும் தன்னைத்தானே சுய பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது மட்டும்தான் அது மலரும் அப்ப தன்னைத்தானே சுய பரிசோதனைக்கு எப்படி உட்படுத்துறதுன்னா நம்ம இந்த மூன்று விஷயங்கள் விடாமல் இருக்கிறோம் எந்த மூன்று விஷயங்கள் சிரவண மனநிதித்தியாசனம் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் அப்ப அடிக்கடி இந்த ஞான விஷயங்களை கேட்டல் அதை பற்றியே சிந்தித்தல் அந்த சிந்தனையின் வாயிலாக ஒரு தெளிவை நாம் அடைய வேண்டும் அப்ப இதற்கான நூல்கள் என்னென்ன இருக்கின்றது சாஸ்திர வேதாந்த நூல்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கிறது எந்தெந்த மகான்கள் எந்தெந்த ரிசிகள் இதெல்லாம் உபதேசித்திருக்கிறார்கள் இப்ப தமிழில கைவள்ளி நவணிதத்தை தாண்டவராய சுவாமிகள் உபதேசித்த மாதிரி வேறு சில மகான்கள் உபதேசி இருக்கிற நூல்களை நம்ம படிக்கணும் சமஸ்கிருத மொழிகளே இருக்கக்கூடிய உபரிசதங்கள் எல்லாம் நம்ம எடுத்து தமிழாக்கம் பண் நமக்கு மொழி தெரியல சமஸ்கிருதம்னா பரவாயில்லை நமக்கு தெரிந்த தமிழ் மொழிகளை அதை எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஆசிரியருடைய பாடங்களை எல்லாம் நம்ம கேட்கணும் அப்போ அது மாதிரி டெய்லி நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம மூழ்கிட்டு இருந்தா தானே நானும் அந்த ஆத்மஸ்வரூபமாகவே மாற முடியும் பணக்காரன் ஆகணும்னா அந்த பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகளே மூழ்கிக்கிட்டு இருக்கிறதான பணக்காரன் ஆக முடியுங்கிற மாதிரி தான் இதை நான் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா இங்கே ரெண்டு விஷயம்தான் இருக்குது ஒன்று போகம் இன்னொன்று யோகம் நீங்கள் போக வாழ்க்கை வாழணுமா யோக வாழ்க்கை வாழணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டால் நீங்கள் யோக வாழ்க்கைக்கு வரணும்னா அதுக்குண்டான ப்ராசஸ்ஸை நீங்கள் செய்யணும் போக வாழ்க்கைக்குள்ளே வாழணும் அதுக்குண்டான ப்ராசஸ் செய்யணும் ஆனால் எந்த ப்ராசஸ் செய்ய மாட்டோம் எனக்கு போகம் வராது எந்த ப்ராசஸ் செய்ய மாட்டோம் யோகம் வரணும்னா வராது அப்போ இந்த இரண்டுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த சாஸ்திரம் எப்படி கத்துக் கொடுக்குது அப்படின்னா சாதன சதுஷ்டையை சம்பத்தின்னு வேதாந்தத்துடைய முதல் பகுதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு அந்த சாதன சதுஷ்டை சம்பத்திங்கிறது என்னங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த வேதாந்த பாடங்களை படித்தவங்களுக்கு தெரியும் அது என்னென்ன விஷயங்களை பத்தி சொல்லுது அப்படின்னா புலனடக்கம் மனவடக்கம் அதாவது நம்ம ஐம்பங்களை அடக்குறோம் இந்திரியங்களை மனதெல்லாம் நம்ம அதே மாதிரி அடக்குறோம் தேவையற்ற விஷயங்களுக்குள்ள மனதை நுழையாம பாத்துக்குறோம் அப்புறம் தியாகம் அகிம்சை பொறுமை விவேகம் வைராக்கியம் தவம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் சாதன சதுஷ்டய சம்பத்திகளாக சொல்லப்படுது அப்ப இது மாதிரி நடைமுறைப்படுத்தணும் என்ன சொல்றாங்க பெரியவங்க அப்படி இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னா நான்கு விஷயங்களை சொல்றாரு சொல்றாரு அதனுடைய உப விஷயங்களாக என்னென்ன உள்ள சொல்லப்படுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே அது சம்பந்தமான பாட படித்து தெரிந்து கொள்ளணும் தெரியலன்னா அது சம்பந்தமான பாடலோட திருப்பி நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கணும் இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கு இந்த நூல்கள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அதெல்லாம் நீங்க படிக்கணும் படித்து இந்த மாதிரி சாதன சதுஷ்டை சம்பத்தின் மூலமாக இந்த சவண மனன நிதித்தியாசனத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி இப்போ இந்த வேதசாஸ்திரம் நமக்கு என்ன சொல்ல வருது இந்த கைவில் நம்ம நமக்கு என்ன சொல்ல வருது உபனிஷதங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம சவண மனன நிதித்தியாசத்தில் நிற்கணுங்கிறத அந்த பாடலில் அவர் ரொம்ப தெல்ல தெளிவாக அறிவுறுத்துறார் இப்போ அப்படிப்பட்ட இந்த ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பல்வேறு உபநிஷதங்கள் பலவாறாக நமக்கு விளக்கிக்கிட்டே இருக்குது பல்வேறு வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்குது அதுக்கு பல்வேறு மகா வாக்கியங்களும் நம்ம இடத்துல இருக்கிறது இப்போ நான் கைவளின் நவநீத பாடத்திட்டங்களோட கூட ஏன் வந்து இந்த சமஸ்கிருத பேஸில் சில விஷயங்களை நான் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா நமக்கு தேவை இந்த ஆத்ம ஞானமும் இந்த ஆத்ம ஞான விஷயத்தை உள்வாங்க கூடிய ஒரு புரிதலும் தான் இங்கே ரொம்ப முக்கியம் இங்கே மொழி சார்ந்த பற்றுக்குள்ள போய் நம்ம சிட்டிக்க கூடாது இப்போ பெரும்பாலான ஆசிரியர்களை என்ன பண்ணுறாங்கன்னா மொழி சார்ந்த பற்றுக்குள்ள சிட்டிக்கிட்டு இப்போ தமிழ் பாடனு உள்ள நான் தமிழ் மட்டும் தான் எடுப்பேன் மற்ற சமஸ்கிருத மொழி பாடத்தை தொடமாட்டேங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்க சமஸ்கிருத நூலாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு உபநிஷத்து போதும் மற்ற தமிழ் நூல்கள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் இருப்பாங்க இப்போ நாம உண்மையிலேயே ஆத்ம ஞானிகளாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இருமைகளை கடக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்ம வந்து இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது முதல்ல ஏன்னா இப்போ சமஸ்கிருத மொழி உயர்ந்தது தமிழ் மொழி தாழ்ந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அல்லது தமிழ் மொழி தான் உயர்ந்தது சமஸ்கிருத மொழி தாழ்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்க வந்து நம்ம கிட்ட கிடையாது எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியின் வாயிலாக அந்த விஷயம் என்ன சொல்லுது அந்த பாடம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது அதன் மூலமா நான் என்ன புரிந்து கொண்டே நான் என்னுடைய நிலைப்பாட்டில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கறதுதான் இப்ப நாம இங்க அறிய வேண்டிய விஷயமே தவிர இப்ப நான் கைவளியை நம்ம இந்த பாடம் எடுக்கும்போது உபனிஷத்துல இருந்து எக்ஸாம்பிள் கொடுக்க கூடாதுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போகக்கூடாது இப்போ பெரும்பாலான ஆசை இருக்கோம் அந்த மைண்ட் செட்ல போறாங்க பட் நான் அப்படி போக முடியாது ஏன்னா நான் கரெக்டா உங்களுக்கு புரிய வைக்கணும் எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையினால நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன் அப்போ அந்த அடிப்படையில் இப்ப நம்ம கைவினை நம்மடைந்த பாடல்களை இப்ப நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா எண்பத்தி ரெண்டு முடிச்சிருக்கோம் இப்ப இந்த எண்பத்தி ரெண்டு பாடலோடு சில விளக்கங்களை கொடுத்துட்றோம் எண்பத்தி மூன்றாவது இருந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஆத்மா ஆத்மா நம்ம பேசுறமே இதை பற்றி மகான்களும் ஞானிகளும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு பிரகதாரண்ய உபநிசத்துல ஒரு சப்ஜெக்டை பார்க்கலாம் இப்போ இந்த பிரகதாரண்ய உபநிசத்துங்கிறது என்னன்னா மிகப்பெரிய ஒரு அடர்ந்த காடு ஆரண்யம்னா ஒரு காடு அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான காடுன்னா அதுல என்ன இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுல இருந்து இதுதான் அதுதான் நம்ம எதையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அத்தனை விஷயங்கள் அந்த காட்டுக்குள்ள இருக்குது அப்படி அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியதான் இந்த உபநிசத்து இந்த உபநிசத்துக்குள்ள அவ்வளவு காடு மாதிரி விஷயங்கள் உள்ள அடர்ந்து படர்ந்து கிடக்குது ஆனா அது எல்லாம் எதை நோக்கி அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவ விசாரணையை நோக்கி தான் இருக்கு இந்த ஆத்ம ஞானம்னா என்ன ஆத்மானா எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அத ஒரு தத்துவ விசாரணையாகத்தான் அந்த நூல் ஏற்றப்பட்டிருக்கிறது அது வந்து ரிஷிகளால் கொடுக்கப்பட்டது இந்த உபநிஷத்து எல்லாமே ரிசிகளால் கொடுக்கப்பட்டது அப்போ இந்த பிரகதராணி உபநிஷத்து எழுதுல ரிசி அதை எப்படியெல்லாம் எளிமைப்படுத்தி கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் எளிமைப்படுத்தி கதை வடிவிலையும் நிறைய செயல் வடிவலையும் அந்த பாடல்கள்ல விளக்குட்டே வராரு அப்ப அப்படிப்பட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு வழியில வரும்போது அவரு ஒரு யாக்ன வல்யருங்கிற ஒரு முனிவர் அந்த கதாபாத்திரமா கொண்டு வராரு அந்த உபனிஷத்துக்குள்ள அப்படி கொண்டு வர்றப்ப என்ன சொல்றாருனா அந்த யாக்னவல்லியர்க முனிவர் வந்து பிரம்ம வித்தையை உபதேசிக்கிறார் தன்னுடைய மனைவிக்கு மைத்திரி அப்படிங்கிற தன் மனைவிக்கு பிரம்ம வித்தையை உபதேசிக்கிறார் பிரம்ம வித்தையினா என்னன்னா இந்த ஆத்ம ஞானம் தான் வேற ஒன்னு கிடையாது தன்னை ஆன்மா அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வித்தை வந்து பிரம்ம வித்தை இப்ப வித்யானா கல்வி நமக்கு தெரியும் இப்ப வித்துனால என்ன அறிதல்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வித்து அப்படின்னா அறிதல் அப்போ அந்த அறிதல் நம்ம ஒரு உபதேசத்தை என்ன சொல்லுதுன்னா பிரம்ம வித்தைன்னு சொல்ல வருது ஒரு ஆன்மாவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வித்தை அப்ப இந்த வித்தையில பல்வேறு வழிமுறைகள் கையாளப்படுகின்றது எடுத்த உடனே இப்படி சொல்லிட்டா புரிஞ்சுக்குவானா மாணவன் அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டான் அவனுக்கு பல்வேறு வழிகளில புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையெடுத்துக்கிட்டு பல மாதிரி புரிய வைக்குது அப்படி சொல்லும்போது அது என்ன சொல்றது இப்ப இந்த ஜீவன்கிற ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து அறியாமையினாலே இந்த உடல்ல வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறான் இப்ப நம்மளை பொறுத்த ஜீவன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் இங்க மனம்னு புரிஞ்சுக்கணும் இப்ப ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற உரிமைகள்ல வந்து இது ஒரு ஆத்மா தனியா இருக்கு அது ஒரு ஆத்மா தனியா இருக்கு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு இனிமேல் வரக்கூடாது ஆரம்பநிலை மாணவர்களுக்கு வேணா உரிமைகள் இருக்கலாம் இது ஜீவாத்மா அது பரமாத்மான்ட்டு இப்ப நாம இந்த ஆத்மனான விஷயங்களை படித்துட்டு நமக்கு என்ன புரிஞ்சிருக்கணும்னா ஒரே ஆத்மா தான் இருக்கிறது அது பரமாத்மா மட்டும்தான் ஆனா இங்க ஜீவாத்மாவா என்ன இருக்குதுன்னா மனசு இந்த மனசு எப்படி வருதுன்னா ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் அந்த அறிவினுடைய பிரகாசம் பிரதிபிம்பிக்கிறதுனால இந்த உடலுங்கிற உபாதிகளை பிரதிபிம்பிக்கிறதுனால அந்த உபாதியை பொறுத்து அதனுடைய பிரகாசம் வெளிப்படுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மிகப்பெரிய சூரியன் ஒன்றுதான் அந்த சூரிய பிரகாசம் சுயம்பிரகாசம் அது வேற ஒன்ன வாங்கிட்டலாம் ஒளிரல இன்னொரு லைட்டை வாங்கிட்டாலும் அது ஒளியல அது தானா தண்ணில் தானாய் ஒளிந்து கொண்டிருக்கிற சுயம்பிரகாச சூரியன் கீழே பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகளை பொறுத்து பிரகாசம் மாறுபடுகின்றது இப்ப நல்லா தெளிந்த நீரிலே பிரகாசமாகவும் கலங்கிய நீரிலே பிரகாசம் குன்றியம் காணப்படுவது போல எல்லையற்ற பரமாத்மா ஆகிய அறிவு அந்த சித்து அப்படியே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்க மரம் ஆனா அது படுற உபாதி இருக்கு பாருங்க உடல் இருக்கு பாருங்க அந்த உடல்ல பட்டு பிரதிபிம்பிக்கும் ஒரு உடம்புல வந்து நல்லா தெளிவா அந்த அறிவு வெளிப்படுது ஒரு உடம்புல கொஞ்சம் குறைபாடா வெளிப்படுது ஒரு சில உடம்புகளை அது வெளிப்படவே மாட்டேங்குது அப்ப அது எதனாலன்னா இந்த உபாதி உடல்ல தான் வித்தியாசம் உபாதினா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒன்றின் மீது ஏற்றி வைத்தல் எப்படி ஒரு பளிங்க கல்லின் மீது ஒரு பக்கத்துல செம்பருத்தி மலரை வைத்தா அந்த கலர் ஏறிடுதோ அது மாதிரி இங்க விசய சுகங்களை நீங்க ஏத்திக்கிட்டதை பொறுத்து இந்த மனம் கலங்கி போனா அங்கு இந்த அறிவு பிரகாசிக்காது எந்த மனம் தெளிந்திருக்கின்றதோ அங்கு இந்த அறிவு பிரகாசிக்கும் அப்ப இந்த எல்லையற்ற அறிவு கலங்கிய நீரிலே பிரகாசிக்காது களங்கமற்ற தெளிந்த நீரிலே தான் அந்த சூரிய பிரகாசம் தெரிவது போல இந்த அறிவு பிரகாசிக்கும் அப்ப நம்ம அதை செய்யறதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் மனம் வந்து கலங்கி இருக்கிற மனதை கலங்க மற்ற மனதாக மாற்றுவதற்கான வழிமுறைகள் தான் இந்த பாடங்கள் எல்லாமே இப்ப நம்ம படிக்கிற அத்தனை பாடங்களும் இந்த மனதை தூய்மைப்படுத்துவதற்கேதான் அது ரெண்டு வகையிலும் செய்யுது இந்த வேதம் ஒண்ணு வந்து கர்ம காண்டத்திலே செயல்கள் வழியாகவும் செய்ய வைக்கிறது மன தூய்மைய ஞான காண்டத்திலே கல்வியின் வழியாகவும் அந்த வேலையை செய்யுது போதனை மூலமாக உபதேசிப்பதின் மூலமாக அவனுடைய மனதை தூய்மைப்படுத்த முயற்சி செய்யுது அப்ப ரெண்டு விஷயத்துல எப்படி நீ முன்னேறி வந்தாலும் சந்தோஷம்தான்பா எனக்கு நீ யோகா பண்ணி நீ பக்தி பண்ணி நீ மனதை தூய்மைப்படுத்திக்கிட்டாலும் சந்தோஷம் தான் ஆனால் அந்த மனதில் அறிவு பிரகாசிக்குதா அதுதான் முக்கியம் சும்மா நான் பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு அறிவே வரலான்னா பிரயோஜனம் இல்லை சும்மா நான் யோகா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலன்னாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அதனால யூஸ்லெஸ் அதெல்லாம் ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுனால பலனை அடைந்தோமா என்ன பலன் நம்ம கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் இங்கே நம்ம நம்முடைய அல்டிமேட் கோல் அந்த எய்மை நம்ம அடையணும் அப்போ அதை நம்ம அடையிறதுக்குண்டான வழிமுறைகள் தான் இந்த வேதமும் நமக்கு உபதேசிக்குது ரெண்டு முறையில் உபதேசிக்குதுன்னு நமக்கு கடந்த பாடத்தில் பார்த்தோம் அப்போ அதில் இந்த பிருகாரண்ய உபநிசத்தில் யாக்ன வல்லியர் வந்து தன் மனைவிக்கு உபதேசிக்கும் அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை ரொம்ப அழகாக உபதேசிக்கிறாரு இந்த ஜீவன் வந்து இந்த உலகை விட்ட பின்பு ஜட உடலில் குடிக்கொண்டிருக்கிறது இல்லையா ஜீவாத்மாங்கிற பேரில் அது வந்து எப்போ பரமாத்மாவோட லயிக்குதோ அப்போ அதுக்கு தனியாக நிற்கக்கூடிய இந்த உலகமும் இல்லை நானுங்கிற அகங்காரமும் இல்லாமல் போயிடுங்கிறாரு அந்த பிறகதாராயன் உபசத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன சொல்ல வர்றாருன்னா எப்போ இந்த மனம் வந்து தன்னை அந்த பரமாத்மாவிடம் அறிவிடம் ஒப்பழித்து விடுகின்றதோ அதற்கு பின்னாடி அதுக்கு தனிப்பட்ட நானுங்கிற அகங்காரமும் போயிடும் இந்த உலகமும் மறைஞ்சிடும் ஏன்னா இருப்பது இறைவன் மட்டும்தான் பிரம்மம் மட்டும்தான் ஆனா அந்த இறைவன் இருப்பது தெரியாத வரைக்கும் இந்த மனசு என்ன சொல்லுதுன்னா நான் தனியா ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கு எந்த அடிப்படையில் ஆடிக்கிட்டு இருக்குது அந்த அறிவு பிரகாசம் தன் கொஞ்சம் பட்ட உடனே நானே அறிவுன்னு நினைச்சுக்குது இப்ப எப்படி ஒரு கண்ணாடியில் என்னுடைய முகம் தெரிஞ்ச உடனே நான் இந்த கண்ணாடியில் என்னுடைய முகத்தை பார்க்கறேன் ஆனா உண்மையான உருவம் நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறேன் என்னுடைய பிம்பம் தான் கண்ணாடியில் தெரியுது ஆனா அந்த கண்ணாடி என்ன நினைச்சுக்குது நானே அதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த பிரதிபலிக்கக்கூடிய மனசு தன்னை அறிவாக பாவிச்சுக்கிட்டு அகங்காரத்தில் ஆடுது நான் நான் அப்படின்ட்டு ஆனா அந்த நான்ன்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் யார் இடத்துல இருந்து கிடைக்கிறது சச்சாத் அந்த அறிவின் இடத்துல இருந்து கிடைக்கின்றது அப்ப அந்த புரிதல் நமக்கு வர்றதுக்கு தான் இந்த மனதுக்கு தேவையான பயிற்சின்னு சொல்றது சாஸ்திரம் தன்னை அறிந்து கொள்ளாத மனதிற்கு தன்னை யார் என்று அறிய வைப்பதற்கான முயற்சியை தான் இந்த சாஸ்திரம் பண்ணிக்கிட்டு இருக்குது எப்படியாவது இந்த மனசுக்கு அதை காட்டி கொடுத்துடணும் அதை புரிய வச்சுடணும் அப்படிங்கிற அத்தனை படிநிலைகளையும் கையாண்டுகிட்டு இருக்கிறதா பாடத்திட்டங்கள் அதுல இந்த பிருகதாரணி உபநிஷத்துல அவர் சொல்றாரு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடம் லைத்த பின்னாடி அதுக்கு தனியே நிக்கிற சக்தி போயிடுமா அப்ப அதுக்கு இந்த உலகமும் கிடையாது நானுங்கிற அந்த அகங்காரமும் இல்லாம போயிடும் அப்ப என்ன நடக்கும் தெரியுமாங்க அறிபவன் அப்படின்னு சொல்ற பரமாத்மாவும் அறியப்படுபவனாகிய ஜீவாத்மாவும் ஒன்றே ஆயிடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே அறிதல்ங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்குது இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து ஒரு அனுபவம் வேணும் வேணும்னு நினைக்கிறோம் இப்போ நான் ஆன்மா அப்படின்னா நான் ஆன்மாங்கிற ஒரு அனுபவத்தை நான் அடையணும் அடையணும்னு நினைக்கிறோம் ஏன்னா நம்ம கிட்ட இருமைகள் இருக்கிறதுனால தான் அதை எதிர்பார்க்குது இந்த மனசு இந்த மனசே எப்பயுமே இருமைகளால் சூழப்பட்டதுதான் மனம் அதுக்கு வேறான ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு அதுக்கு அனுபவத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் அது தனக்கு வேறாக அறிபவனாக நினைச்சிக்கிட்டு இருக்குது ஜீவாத்மாவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த பரமாத்மாவே அறியக்கூடிய அறியப்படுபவனாக நினச்சிக்கிட்டு இருக்கு நான் அறியப்படுகின்றவன் நான் அறிய வேண்டிய விஷயம் அறிபவனாகிய இறைவன் அப்போ அந்த இறைவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மனசு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா தேடிக்கிட்டு இருக்கு எதையோ வெளியே தேடிக்கிட்டு இருக்குது அப்படி தேடாத நீ தேடக்கூடிய அறிபவனும் அறியப்படுபவனும் அது யாருன்னு தெரிந்து கொள்கிறானே அந்த ஜீவன் இறைவன் யாரும் தெரிந்து கொள்கிறான் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்றாகின்றார்களோ இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்பொழுது ஐக்கியம் ஆகின்றார்களோ அப்போது அங்க அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லங்கிறார் அங்க அறிதல்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வேலையே இல்லைங்கிறார் ரொம்ப தெலத்தெளிவாத சொல்றாரு அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க அறிதல் அறிதல்னா நம்ம எதை அறிய விரும்புறோம் எனக்கு ஒரு அனுபவத்தை அறிய விரும்புறோம் இப்ப நான் ஆண்மான்னா எனக்கு ஒரு அனுபவம் வேணுங்க நான் வந்து ஜீவாத்மா பரமாத்மா நீங்க சொல்றீங்க சரி பரமாத்மான் அதுக்கு எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுங்கன்னா அங்க அறிதல்கிற ஒரு விஷயம் எப்போ இல்லாம போகுதோ அப்பதான் அந்த ரெண்டும் ஒன்னாகுதுங்கிறது வரும்போது அந்த ரெண்டு ஒன்னான விஷயத்த உங்களுக்கு விளக்கவே முடியாது அப்ப அந்த விளக்கத்துக்கு உண்டான விடையை நீங்க தேடிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சர்க்கரைக்கு சர்க்கரை எப்படி இருக்கும் சுட்டி காட்டுற மாதிரி அது இப்ப சர்க்கரை ஏற்கனவே இனிப்பு அந்த இனிப்புக்கு வந்து இந்த இனிப்புனா இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கே போய் ஒரு இனிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் சமாசா தான் இருக்கும் அதுவே இனிப்பு அதுக்கிட்ட போய் இந்த இனிப்புனா எப்படி தெரியுமா இருக்கும் பரிதான் இனிப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு சர்க்கரை கொஞ்சம் கொண்டு போய் கொட்டினீங்கன்னா அந்த சர்க்கரை நீங்க எவ்வளவு சர்க்கரை வேணால் கொட்டுங்க அது எப்பயுமே அதே தன்மையில தான் இருக்குது அதுக்கு வேறான்னு நீங்க சர்க்கரை கிலோ கணக்கில் கொட்டினாலும் அது மாறிடாது அது போல இங்க இருக்கின்ற ஆன்மா ஒன்றாகத்தான் இருக்கிறது அதுல போய் எவ்வளவு புறவசைகளை நீங்க நுழைச்சி என்ன புரிய வைக்க முயற்சி எடுத்தாலும் அது மாறாது ஏன்னா அதனுடைய இயல்பே வந்து ஆன்மஸ்வரூபம் தான் அப்ப அப்படிப்பட்ட தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்துக்குள்ள நம்ம நுழைகிறதுக்கு வழி என்னன்னா இங்க அகங்காரத்தை இழக்கிற ஒன்று தான் வழி அந்த தனித்துவமான மனதை எப்போ விடுதோ அப்ப அது அறிவாக மாறிடுது அது நீங்க எந்த வழியில விட்டாலும் சரி பக்தியில விட்டாலும் சரி யோகத்துல விட்டாலும் சரி ஞானத்துல விட்டாலும் சரி இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற நான்கு படிநிலைகளை நீங்க எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி இது எல்லாமே எங்க கொண்டு போய் விடணும் பாதைகள் பலவாங்க இருந்தாலும் நம்முடைய அல்டிமேட் டெஸ்டினி எது அடையக்கூடிய இலக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆன்மான் தெரிஞ்சுக்கிறது தன்னை அந்த அறிவாக அறிந்து கொள்வது தான் அப்ப நீங்க அந்த முனைக்கு பயணம் பண்ற பாதைகள் பலவாரா இருக்கட்டும் நீங்க பக்தி வழியில கூட பயணம் பண்ணுங்க எனக்கு வேறாக இல்லை நானும் அவனும் ஒன்றுதான் இருக்கிறதுனால நிறைய பேரால செய்ய முடியறது இல்லை அப்ப எளிமையா இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடியவங்க இன்னும் எளிமையாக உள்ள வரலாங்கிறத உபதேசிக்குது அப்ப அந்தந்த அறிவு பரிமாணத்துல முதிர்ச்சி அடைஞ்சவர்கள் இது தேவைப்படுது முதிர்ச்சி இல்லாதவங்களுக்கு அது தேவைப்படுது அப்ப எப்படி பார்த்தாலும் பாடத்திட்டங்கள் என்னமோ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுக்கிட்டே வந்தால் தான் கிராஜுவேஷன் சப்ஜெக்ட்க்குள்ளே போக முடியும் டிகிரிக்குள்ளே போக முடியும் படிக்காமல் போக முடியாது அப்போ அடிப்படை பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவனை போய் நம்ம நேரடியாக மேல்நிலை வகுப்பில் உட்காரக்கோ முடியாது அப்போ அவன் அதை படித்து சொல்லி நம்ம அவன் அப்படியே விட்டுட்டான் அவன் பக்திலேயே இருக்கட்டும் அவன் பக்தியிலேயே இருக்கட்டும் அவனை விட்டுடணும் அவனை கொண்டு வந்து ஞானத்தில் இழுக்க முயற்சி பண்ணக்கூடாது அது மாதிரி ஞானப் பாதையில் நம்ம வந்த பிறகு பக்தி பாதை மோசம்னு நம்ம பேசக்கூடாது அப்படி இங்கே எல்லாமே தேவைப்படுதுங்கிறதுனால அந்த புரிதலோடு நம்ம பயணிக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை யாக்னவல்லிகர் வந்து தன்னுடைய பிரகதாரண்ய உபநிஷத்துல குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே வராரு அந்த பிரகதாரண்ய உபநிஷ சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமான சப்ஜெக்ட் அது ரொம்ப பெருசா சொல்லலாம் நான் ரொம்ப எளிமைப்படுத்தினா சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனாலும் மணி வந்து எட்டாயி போயிடுச்சு ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே போகணும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குதுல்ல அதனால இந்த வகுப்பு வந்து நம்ம அடுத்த வாரம் கொண்டு போகலாம் இடையில ஏதாவது வச்சுக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அதாவது ஒரு நாள் நம்ம வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த வகுப்பு எடுத்தோம் அப்படின்னா டைம் பற்ற மாட்டேங்குது கிளாஸும் டிஸ்டன்ஸ் ஆகுது ரொம்ப நேரம் டைம் எடுக்குது வாரம் ஒரு வா ஒரு மாதத்துக்கே நாலு கிளாஸ் தான் வருது நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு அப்போ நிறைய படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கைவில நம்ம இதை முடிக்கிறதுக்கே பார்த்தா ஒன் இயர் ஆகிடும் போட்ருக்கு அப்போ அடுத்து நம்ம வந்து உபநிசத்துக்கெல்லாம் படிக்கணும் அப்படி நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் நமக்கு வாழ்க்கையில் இருபத்தி மணி நேரம் பற்ற மாட்டேங்குது ஆனால் இந்த நல்ல விஷயங்களை நோக்கி ஒரு மணி நேரம் ஒதுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதனால எப்படியாவது முயற்சி பண்ணி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் தினமும் ஒதுக்குனாலும் சரி இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒதுக்குனிங்கன்னா இந்த பாடத்திட்டத்தை நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக கொண்டு போவேன் இன்னும் கொஞ்சம் விரிவாக கொண்டு போவேன் அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல என்னால் முடியும் இப்போ நேரம் பார்த்தாதனால நான் சொல்ல வர விஷயத்தை நானே குறைச்சிக்கிறேன் ஏன்னா என்னால் டைம் முடிய மாட்டேங்குது ஏன்னா நான் அடுத்த பாடத்தை அடுத்த வாரம் எடுக்கணுங்கிறதுனால சரி போதும் நேரமாக ஆயிடுச்சு பார்க்குற ஏழு மணிக்கு ஆரம்பித்தா நேரம் போனதே தெரியல மணி எட்டாயிடுச்சு அப்போ இவ்வளோ வேகமாக இந்த காலம் நகர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த நகர்வு தான் நமக்கு உடம்புக்கும் நம்ம என்ன நினைக்கணும்னா இன்றைக்கி இருக்கிறவங்க சாஸ்வதமாக இருப்போமானா அப்படின்லாம் கிடையாது இந்த உடம்பு இன்னி இருந்தால் நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது எல்லாம் வந்து போகிற விஷயம்தான் அப்போ இருக்கும்போதே நம்ம இந்த விஷயத்த பிடிச்சிடணும் நம்ம இதுக்காக வந்தோமோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் நம்ம எல்லாம் தேவைதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா பணம் வேணும் தான் நான் சொல்ல மாட்டேன் சம்பாதிங்க ஆனா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் வந்து எல்லாருக்கும் பொதுவாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி மற்ற காலை கடன்களை முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கிறீங்க இல்லையா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கிறீங்க இல்லையா அது மாதிரி இந்த ஆத்ம ஞான விஷயங்களையும் நம்ம அன்றாட நித்திய கர்மாவில் கொண்டு வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணி பாருங்க ஏன்னா உங்களையே சிந்திக்க நான் வந்து கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டேன் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது மட்டும் என்னுடைய நோக்கம் அதை உள்வாங்கிக்கிட்டு அதில் பயணிக்கணுங்கிற ஆர்வம் உங்களிடத்துல இருந்தால் மட்டும் தான் நான் சொல்லித்தர முடியும் இல்லைன்னா ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு நான் பாடத்தை எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா என்ன தான் முட்டாளாக இந்த உலகம் ஏன்னா என்னடா இவர் ஏதாவது ஒரு செவுத்துக்கிட்ட போய் உணவுகிட்டு இருக்காருன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு உணர்வு ஒரு புரிதல் இருக்கவங்கிட்ட நம்ம பேசினா தான் இந்த சப்ஜெக்ட்லாம் போகும் ஒரு ஆடு மாடுக சொன்னால் இந்த சப்ஜெக்ட்லாம் உள்ளே போகாது அப்போ நான் யாருக்கு டீச் பண்றாங்கிறது எனக்கும் தெரியணும் ஏன்னா நான் வந்து பொதுவாக நேரடி வகுப்புல தான் எடுக்க விரும்புவேன் ஆனால் நேரடி வகுப்புகள் இன்றைய காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை ஏன்னா நீங்கள் பெரும்பாலானவங்க இப்போ அவன் பல விதமான தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க பல ஊர்கள் இருக்கீங்க அப்போ உங்களை வந்து நான் நேரடி வகுப்புக்கு வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா உங்களால் வர முடியாது ஆனால் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பாடங்களை கற்றுக்கணுங்கூட ஆர்வம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் எனக்கு எப்படியாவது இந்த ஆத்மநானத்தை உபதேசிக்கக்கூடிய ஒரு கல்வி சாலை அதை சேர்த்து விடுங்கன்ற ஆசை இருக்கும் அப்போ அதுக்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த பராபரம்ங்கிற இந்த குரூப் வழியா நீங்க இந்த பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு உங்களை நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பாதையில நிக்கணும் அதுதான் முக்கியம் அதனால முயற்சி பண்ணுங்க நான் என்ன சொல்றேன்னா இதுல ரொம்ப உண்மையா ஆர்வம் இருக்கிறது ஒரு பத்து பேர் வந்தா கூட போதும் நான் வாரத்தில் ஒரு மூணு கிளாஸ் எடுத்துருவேன் இருநூறு பேர் இருக்கீங்க அந்த இரநூறு பேர் வரணும்னா நான் எதிர்பார்க்கல ஒருத்தர் வந்தா கூட நான்கு கிளாஸ் எடுக்க தயார் ஆனா அப்படி வர்றவர் வந்து உண்மையான உணர்வோட நான் இந்த பிறவியை கரெக்டா முடிச்சுக்கணும் நான் எதுக்காக வந்திருக்கிறேன் இதனுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து தலையில நெருப்புப்படுத்திக்கிட்டா எப்படி நம்ம இது உப இந்த கதை இருக்கு ஒருத்தருடைய தலையில நெருப்பு பிடிச்சிக்கிட்டா அதை அணைக்கிறதுக்காக வந்து நல்ல தண்ணி கங்கையில தான் போய் அணைப்பேன் காவிரியில தான் போய் அணைப்பேன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான் சாக்கடை இருந்தா கூட போய் தொப்புன்னு விழுந்து அந்த சாக்கடை தண்ணியில தன்னுடைய தலையில இருக்கிற நெருப்பை அணைச்சிக்குவான் ஏன்னா அவனுடைய நோக்கம் வந்து நெருப்பு அணைக்கிறது மட்டும்தான் அது மாதிரி இந்த ஆத்ம ஞான கல்வியை கேட்கறதுக்கு பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது எப்படி பிளாட்ஃபார்ம்னா நான் பெரிய மனத்துல தான் கத்துக்குவேன் அல்லது வேத உபனிஷத்துக்கு இந்த இவங்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் போய் கற்றுக்கணும்னு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அதுதான் ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதா இதை பயன்படுத்தி நம்ம கடைத்தர முடியுமா எப்படி ஒரு எளிமையா நம்மளுக்கு ஆன்லைனில் கொடுக்குறாங்க அதை பிடிச்சிக்கலாம் ஏன்னா இது ஒரு நல்ல பாதையாக இருக்குது இன்றைய காலகட்டங்களுக்கு உபயோகமாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இது பயனுள்ள கல்வியாக அமையும் ஏன்னா இங்கே நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் பார்த்தாலும் இந்த பாடம் எடுக்கலை இதுக்கெல்லாம் ஒரு கட்டணமும் கிடையாது நீங்கள் கடைத்தரணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் வேற ஒன்றும் கிடையாது யோசிச்சு நீங்கள் ஒரு முடிவு சொன்னீங்கன்னா நான் திருப்பி இந்த வாரத்திலே அடுத்த வகுப்பு ஒரு டேட்டை கால் ஃபார் பண்ணி ஒரு மூன்று வகுப்பாக நம்ம எடுத்துவிட்டோம்னா வேகமாக முடிக்கலாம் கைவள்ள நவநிதத்தை வேகமாக முடிக்கலாம் அப்புறம் நம்ம உபநிஷத்துக்கெல்லாம் போகலாம் ஏன்னா உபநிஷத்துக்கள் வந்து நிறைய இருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் பிருகதாரண் உபநிசத்துலாம் எடுத்து படிச்சிங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது ஒரு மணி நேரம்லாம் பார்த்தாது இன்னொரு மணி நேரம் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா ஒரு பொக்கிசம் அதெல்லாம் ட்ரெஸ்ஸர் நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் ஒரு கதை சொன்னிருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு பிச்சைக்காரன் ஒரு மரத்தடியில உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் பல வருடங்களாக பிச்சை எடுக்கிறான் அவங்க போடுற அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில தான் அவனுடைய ஜீவனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒரு அவன் இறந்து போன பிறகு அவனை அந்த ஊர் மக்கள் எல்லாம் பரிதாபப்பட்டு சரி அவனை அங்கேயே புதச்சிடலான்ட்டு குழி அந்த மரத்துக்கு அடியில வந்து ஒரு தங்க பெட்டிக்குள்ள ஏகப்பட்ட தங்க காசுகள் இருக்கு புதைகள் இருக்கு அவனுக்கு அடியில சுமார் அரடி தோன்றின உடனே அந்த புதையல் கிடைச்சிடுச்சு அப்புறம் அவங்க எல்லாம் ஊர் மக்கள் அந்த புதையில தூக்கி வெளியே போட்டு சொல்றாங்க அந்த பிச்சைக்காரனை பார்த்து பரிதாபப்படுறாங்க பாருங்க ஆல்ரெடி டிஸ்டன்ஸ்ல ஒரு தங்கையில வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் இத்தனை வருஷமா போய் பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு உக்காந்துட்டு இந்த மரத்தடியில் இந்த வெளியே நீட்டின கையை அவர் ஆல்ரெடி உள்ள நீட்டிருந்தான்னா மிகப்பெரிய பணக்காரனா இவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்துருக்கலாமே இப்ப அவன் வீணா செத்துட்டானேன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பரிதாபப்படுறாங்க அப்போ இந்த கதையினுடைய நோக்கம் என்னன்னா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பொக்கிசத்தை நம்ம இழந்துட்டு நமக்கு வெளியே என்னமா பெருசா இருக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஓட்டை நம்மளை எங்கே கொண்டு போய் முடிக்கும் மரணத்துல தான் கடைசியாக முடிக்க போகுது ஆனா அந்த மரண தருவாயிலாம் நம்ம வந்து இது மாதிரி விஷயங்களை கேட்க முடியுமா அந்த கேட்குற மனோ அப்ப இருக்காது ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கினா மனசு அப்போ அதில் இப்போ நாளைக்கு ஒருத்தர் சாக போறவங்கிட்ட போய் இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவன் மனசு உள்வாங்குமா அவன் பல பிரச்சனை சிக்கிட்டு இருக்கிற மனசு அது ஏன்னா அவனுக்கு எவ்வளோ சொத்து பேலன்ஸ் இருக்குது பொண்டாட்டி என்ன ஆவா பையன் என்ன ஆக போறானோ என்னுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் யார் எடுத்துக்க போறாங்களோ அப்படிங்கிற கவலையில தான் உயிரை விடுவான் அப்படி கவலையில உயிரை விடுறவங்கிட்ட போய் இருப்ப அவர் விஷயம் இருக்கு சொல்ற கேட்குறியாண்ணா அவன் காது கொடுத்து கேட்கிற மனோ நிலையில நினைக்கிறீங்க முடியாது அவனால கேட்கவே முடியாது ஏன்னா பல ஆண்டுகளாக இது மாதிரி புறத்துல தன்னுடைய நாட்டத்தை செலுத்தினவ வந்து அகத்துல செலுத்த முடியுமா அந்த அரை மணி நேரத்துலன்னா சாத்தியமே இல்லை அப்ப அது நாம இந்த உலக விவகாரங்கள்ல ஆழமா மூழ்கிட்டு திடீர்னு ஒரு நாள்ல போய் நானும் ஆத்ம ஞானி ஆயிடுறேன்னா ஆக முடியாதுங்கிற நான் சொல்றேன் ஏன்னா மனம் வந்து பக்குவம் ஆகணும் அதுக்கு பயிற்சி தேவைப்படுது அந்த பயிற்சி எந்த வகையில கிடைச்சாலும் நம்ம அதை மனசுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கி பழக்கி அதை அதுவாகவே மாத்தணும் அப்ப மாத்திட்டீங்கன்னா அது தன்னுடைய சொருபத்துக்கு திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் நீங்க வந்த வேலை முடிஞ்சுது இப்போ நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாதையில பயணிச்சா பணம் விட்டுறணும்னாலாம் கிடையாது இந்த பொருள் இந்த உலகத்துக்கு வேணும் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைங்கிறதுனால சம்பாதிங்க அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குற மாதிரி இதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க அப்படிங்கறது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன் வேற ஒன்று நான் வேலையெல்லாம் விட்டு சாமியார் ஆகிடுங்க சன்னியாசி ஆகிட்டு வாங்க அப்படிங்கிற பாடத்திட்டமே இது கிடையாது வாழும்போது மனிதன் ஆனந்தமாக வாழ்வது எப்படி தைத்திரி உபநேஷன் சொல்லுது வாழ்க்கையை வாழுங்கள் எப்படி வாழணும் சொல்லி கொடுக்குது அதை படிச்சா தானே தெரியும் வாழ்க்கை வாழுங்கள்ங்கிற ஒரு வரியை மட்டும் படிச்சுட்டு எப்படி நீங்க வாழ்றதுன்னு அது எப்படி வாழ்றதுங்கிறத படிச்சா அந்த பாடத்திட்ட நமக்கு புரிய வரும் அந்த அடிப்படையில புரிந்து கொள்ளுங்க இது வந்து மிகப்பெரிய பொக்கிசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை புரிந்து கொண்டு உள்வாங்கக்கூடிய பக்குவம் உள்ள மாணவர்கள் பேர் இருந்தா கூட போதும் வாரத்துல மூணு நாள் வகுப்பு எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம் யார் யார் வருங்கிறது எனக்கு இந்த குரூப்ல கீழே நீங்க போட்டுட்டீங்கன்னா ஆனா அடுத்த வகுப்பு கால் பண்றேன் மூணு நாள் மூணு வாரத்தில் மூன்று நாள் இந்த வகுப்பெடுத்து நம்ம கைவினை முடிச்சிடுவான் யாரு வராங்களோ வரலையோ நமக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணியில அந்த பாடத்தை நடத்திட்டு இருக்க முடியாது காலம் காத்துக்கிட்டு இருக்காது நமக்கு நிகழ்காலம் மட்டும்தான் சத்தியம் இன்றைக்கு நம்ம இதை படிச்சிட்டோம் நாளைக்கு காலையா நான் உயிரோடு இருப்பேனா நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னா தெரியாது நாளைக்கு நான் இருந்தா தான் கிளாஸ் எடுப்பேன் இல்லைன்னா கிளாஸ் இல்லை அப்ப அப்ப பாருங்களேன் இங்க வந்து எதையுமே நிலையற்ற உலகத்துல எதை நம்ம பிடிக்கிறது அப்ப இன்னைக்கு பிடிக்கிறது மட்டும்தான் சத்தியம் இன்றைக்கு வாழ்றதுதான் வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையை நான் இன்றைக்கு சந்தோஷமா வாழ்ந்தேனா இன்று காலையில எழுந்து நான் இரவு தூங்கும் போது நான் என்னென்ன நல்லது செஞ்சா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மனதில அமைதி திரும்பியதா அப்படின்னு பாருங்க அது திரும்பிடுச்சுன்னா நீங்க நல்லா வாழ்றீங்கன்னு அர்த்தம் சாகும்போது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணானா ஒண்ணும் நடக்காது அது மாதிரி நீங்க தினசரி வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம நீங்க எதிர்காலத்துல சந்தோஷமா கற்பனை பண்ணிட்டு வாழ்றது வாழ்க்கை கிடையாது இப்ப நாளைக்கு நான் பணக்காரன் ஆயிட இன்னைக்கு நீங்க கற்பனை காண்றதுலாம் வாழ்க்கை கிடையாது இன்றைக்கு உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்குது அது சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷம் பத்து ரூபாய்க்கு உங்களால் என்ன வாங்கி சாப்பிட முடியுமோ அதை வாங்கி சாப்பிட்டு உங்க மனம் படர்த்தி அடைங்க அந்த திருப்தி தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்ததுக்கு அடையாளம் புரிஞ்சுக்கங்க அதனால புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய்யுங்கள் அதை சொல்லிதான் நான் இந்த பாடத்திட்டத்தை இன்னைக்கு நிறைவு செய்யறேன் நன்றி ஓம் தத்